नमा पार्वती की। मातलो यस्य जननी तुल ये तं वन्दे कुनम भगवन्नाम साम्राज्य लक्ष्मी सर्वस्व विग्रहं, विग्रहोधेन्द्र जोगींद्रदेशिंद्रमुस्महे श्रीकंठ मव भास्व शिवनाम परायण श्रीधर वेकटेश्यं श्रेयसे गुरमाश्रिए भगवन्नाम बोधेन्द्र श्रीधरार्यात्म विग्रह श्रीम्द्वेक्येन्द्र मुस्मे प्रहलाद नारद पराशर पुंडरीक्यांबरीश सुख सौन गाभ्यान रुक्मांगदारजुन वशिष्ठ विभीषणीन पुण्याता स्मरामी वैदेही सहित सुरद्रुमतले हैमे महामंडपे मध्ये पुष्पगमासने मणिमजे वीरासने सुस्थित अग्रेवाचगति प्रभंजनसुते सुनमु्य पद्व व्याख्या भरदादि परम् भजे श्याम வசீ விபூஷி தராவீடா பீதாம்பராணிந்த ஃபலாதோ பூர்ணேந்து சுந்தர முகாத் அரவிந்த நேரா தானே சமச்சரோஜம் சாந்திரீலாம்புதா ஜனன பணி மண்டனம் மண்டணத்துளசி மாலா கண்டனம் கஞ்ச நேற்றம் சரசவழ விட்லம் சிந்தைய नाम सर्व पाप जानकी रामनाम ீம்பிரோமரிமதிபுராணுமீர் தன்ந तापत्रय தாபத்தயவிசனம் என்று ஒரு ஸ்மிருதிவியுதிமுதலீதான பகவநாமத்தினுடைய பெருமையே சொல்லுகிறது அதை நிர்ணயம் பண்ணுவதற்காக வந்த மகான்கள் தான் போதேந்திராலும் ஐயாவாலும் அனுஷ்டிச்சு காற்றதுக்கு வந்த மகான் சத்குரு சுவாமிகள் இந்த மூன்று மகானும் இல்லை கலியுகத்திலே நிறைய ஹரிதாசர்கள் அவதாரம் பண்ண போகிறார்கள் என்று ஸ்ரீ பாகவதம் சொல்லுகிறது அவர்கள் அவதாரம் பண்ணி செய்யக்கூடிய காரியம் என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது எத்து சங்கீர்த்தன உபலியதே சகல புருஷார்த்தங்களும் சங்கீர்த்தன மாத்திரத்தினாலே கிடைக்கும் என்கின்றதே அவர்கள் நமக்கு காட்டப்போறார்கள் அப்படின்னு ஸ்ரீபாகவதுகத்தில் இருந்தவர்கள்தான் கலில மறுபடியும் நமக்கு சன்மார்க்கத்தை காட்டுவதற்காக வரார் கிருதாதி சுஜாராஜன் கலாவிட்சந்திசம்பிய நாராயண பாராயணி கவசின் மகாராஜ திரவிடுசாமிரி நதியா பயன காணிய பிரீச்சீ மஹானதீ பிபந்தி ஜலம் தாசா மனுஜா மனுஜேராஜோ வாசுதேவாச கரபாஜனோகீனுடைய வாக்கியம் இது ஏகாதசந்தம் பாகவதத்துல கிருதாதி யுகங்கள்ல இருந்த ஹரிதாசர்களே மறுபடியும் கலியில அவதாரம் அண்ணப் போகிறார்கள் அப்படி என்ன பாகவதன் சொல்றது இல்லையா பக்த விஜயம் அதை நிரூபிக்கிறது மகான்கள் அவதார புருஷர்கள் கலியில நிறைய தோன்றினார்கள் எல்லாரும் அவதார புருஷர்கள் தான் ஜெகதாச்சாரியாளா ஆழ்வார்கள் எல்லாரும் அவதார புருஷர்கள் அவ்வளவு பேர்களும் சம்சாரிகளை கரையேற்றுவதற்காக லோகத்தில் அவதரிச்சார்கள் சம்பிரதாயங்கள் சித்தாந்தங்கள் வேறு ஆனா காண்பிச்ச பாதம் ஒண்ணும் விசிஷ்டாத் சம்பிரதாயங்கள் கரிக்கோடு இட்டுப்பா இப்படி சம்பிரதாயங்கள் பல ஆனால் மார்க்கம் ஒண்ணு எதுனால் ஹரிநாமமே ககி அப்படிங்கறத எல்லாரும் சேர்ந்து ஏகோபிச்சு காட்டின ஒரு பெரிய ஆச்சரியம் அது அப்போ சித்தாந்தம் சம்பிரதாயங்களுக்கு முக்கியத்துவம் இல்ல அத்தனை பேரும் சேர்ந்து காண்பிச்ச பாதை எதுவோ அந்த பாதையில போறதுதான் நமக்கு முக்கியம் அப்படிங்கறதுனால இந்த மூன்று பெரியவாழும் அதுலயும் பிரதானமாக சத்குரு சுவாமிகள் சம்பிரதாய் அந்த காரணத்தினாலதான் மாத்துவ சம்பிரதாயத்துல சேர்ந்த புரந்திரதாசர் முதலியவாளுடைய கீர்த்தனங்களையும் சேர்த்துண்டார் தன் பஜன சம்பிரதாயத்துல ஆழ்வார்களுடைய பாசுரங்களுக்கும் இடம் கொடுத்தார் நாயன்மார்களுடைய பதிகங்களுக்கும் இடம் கொடுத்தார் தெலுங்கு கீர்த்தனங்களுக்கு எல்லாம் இடம் கொடுத்தார் பாஷையிலையும் பஞ்ச பாஷையில அவருக்கு ஞானம் உண்டாகினாலே மராட்டி ஹிந்தி தெலுங்கு கன்னடம் தமிழ் எல்லா கீர்த்தனங்களுக்கும் அவர் பஜன சம்பிரதாயத்துல இடம் கொடுத்தார் ஹிமாச்சலம் யாத்திரை பண்ணி பஜன சம்பிரதாயத்தை தயார் செய்ததே மருதானல்லோ சத்குரு சுவாமிகள் அதுக்கு முன்னாடி ஐயாவாலும் போதேந்திராலும் நாமஸ்மரணத்தை மட்டிலிருந்தா கடைபிடிச்சு பிரச்சாரம் பண்ணின்றிருந்தார் பஜன சம்பிரதாய போதேந்திர காலத்துல கிடையாது ஐயாவால் காலத்திலையும் பரவாயில்ல ராமநாமத்தை உபதேசம் அப்படின்னு திடீர்னு எடுத்ததும் ஆரம்பிச்சிடக்கூடாது சம்பிரதாயம் இது சம்பிரதாயத்தை திடீர்னு உட்கார்ந்து கொண்டு குரு தியான ஸ்லோகங்களை சொல்லிவிட்டு உடனே ராம ராம ராம ராமனு ஒரு பத்து நிமிஷம் பாகவதால் எல்லாரும் சமஷ்டியா தாரக மந்திரத்தை சொல்லிவிட்டு அப்புறம் ஆர்த்திகரஸ்தோத்திரம் வந்து ஜபத்துக்கு சரணாகதி நாம் பண்ற ஒரு ஜபம் முடியணும் இல்லையா ஜபத்துக்கு முதல்ல ஸ்ரீகாந்தோ மாதலோயே குரு மூன்று குருநாதாருடைய ஸ்லோகம் பிரகலாதாதி பாகவதாருடைய ஸ்லோகம் இதெல்லாம் சொல்லிட்டு வந்து ஜபம் பண்றோம் ஜபம் முடியும்போது மொட்டையா எழுந்துக்க கூடாது ஆர்த்திகரஸ்தோத்திரம் நீங்கள் பத்து பதினோரு ஸ்லோகம் இருக்கு இந்த ஸ்தோத்திரத்தை சொல்லி சரணாகதி பண்ணணும் சரணாகதி பண்ணி விட்டு எழுந்துக்கணும் அப்படின்னு ஜபத்துக்கு அங்கமானது ஆர்த்திகரஸ்தோத்திரம் தினசரி காலையிலோ சாயங்காலமோ நாம் தாரக மந்திரத்தை ஜபிக்கும் பொழுதும் முன்னாடி தியான ஸ்லோகங்களையும் ஜபத்தை முடிச்சு விட்டு ஆர்த்திகளையும் சொல்லிவிட்டு முடிக்கிறதுனால கோவிந்தபுரத்தில் என்ன பண்ணிருக்கா எப்பொழுது ஆரம்பம் வரையிலும் நாமஸ்பரணம் பண்ணா உஞ்சவிரத்தி கிளம்புற டைத்துக்கு தான் நாமஸ்பரணத்தை முடிப்பா அதனால ஆர்த்திகர்தோத்திரத்தை சொல்லிவிட்டு உஞ்சவிக்கு கிளம்புவா அப்ப உஞ்சவருத்தி ஆரம்பம் போட தோணும் ஆர்த்திக ரசோத்ரம் ஆர்த்திகரஸ்தோத்திரம் ஜபத்துக்கு முடிவு அதுபோல சாயங்காலம் பஜன ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் நாமஸ்மரணம் ஆரம்பிக்கணும் போது சரணாகதி பண்ணி விட்டு ஆர்த்திகரஸ்தோயா வாழ் பண்ணரு சரணாகதி கதறி ஆழரா நீ சர்வஜன் நான் அல்பஜன் நீ சர்வசக்தன் நான் அசக்தன் உன்னுடைய கிருபையை தவிர எனக்கு கதி உண்டா பிரகராகரா அப்படின்னு சொன்னவனா கூட நீ காப்பாத்தினியே நான் சிவபாகி சிவபாகின்னு சொல்றேன் ஆனா என்ன நீ காப்பாற்ற இப்படி இல்லாம அந்த ஆர்த்திகரஸ்தோத்தன பத்து ஸ்லோகம் படிக்கிறதுக்குள்ளே நமக்கு தெரியாதீதி பண்ணணும் கொண்டு இருந்தா போதேந்திரான் ஐயாவாள் அதனால அவள் புருஷாந்திர அபேட்சே திரவியாந்திர அபேட்சா கூட கிடையாதுன்னு சித்தாந்தம் பண்ணினான் ஆனா திரவியாந்திர அபேட்ச சங்கீர்த்தனத்துக்கு வேண்டிருக்கு எதுனா மிருதங்கம் வேண்டிருக்கு ஸ்ருதி வேண்டிருக்கு தாளம் வேண்டிருக்கு அப்போ திரவியம் தர அபேட்ச கூட சொல்லிவிட்டு நினைக்க கூடாது ஜபம் பண்ண முடியும் கீர்த்தனம் பண்ண முடியும் அலங்காரம் பசிக்கு சுத்தாந்தமும் போரும் ஆனால் அதுக்கு வியஞ்சனங்கள் எல்லாம் போற்று சாப்பிட்டா அது விருந்தார்க்கு அதனாலே சுத்தாண்டம் போன்ற ஒரு நாமஸ்மரணத்துல அதனுடைய ருச்சி தெரிஞ்சவள் குறைச்சலா இருப்பதனாலே ஈடுபட மாட்டார் அது ஒரு ராகத்தோடு தாள மேளத்தோட சங்கீர்த்தனமா பண்ணினா எல்லாருக்கும் இதுல ஒரு ஆகர்ஷணம் வரும் இங்க என்ன கானம்னு கேட்பா சிசுர் வேத்தி பனி வேத்தேன்னு தூங்குறதுக்கு அட்டம் ஒரு குழந்தை உடனே தாயார் மெல்லிய குரல்ல ஒரு தாளாட்டு பாடினாலானா அப்படியே கம்முன்னு அம்மாவை கேட்கறது அப்படியே அசந்து தூங்குறது சிசுவுக்கு தெரியறது கானம் சிசுவுக்கு ராகம் தெரிகிறது தாளம் தெரியறது கானம் பண்ணினாலும் அதுல லயிச்சு தூங்குறது யாராவது அங்க மிருதங்க வாசிக்கிறா தாளம் போடுறான்னா உடனே சிசு என்ன பண்ணும் சின்ன கையால் உடனே தாளம் போடுறது அது குதிக்க ஆரம்பிச்சு விடுறது உடம்புலயே தாளம் இருக்கு உடனே அது குதிக்க ஆரம்பிச்சு விடுறது சிசு தெரியறது கபடமே தெரியாம தௌஷ்டியம் இல்லாம நிஷ்கபடமானது சிசு விஷம் உடையது பனி பாம்பு ராத்திரியில ஏகாந்தமா உட்கார்ந்து கொண்டு நான் மகுடி ஊதி அல்லது புண்ணாகவராலை பாடி அல்லது தனிமையா பாடிட்டு இருந்தோமானா சர்ப்பம் வந்து இந்த தாளத்துக்கு ஏத்தபடி அந்த சர்ப்பம் படம் எடுத்து ஆடுறது ஒரு அரியா பிள்ளையையும் சர்வேஸ்வரனை சர்வேஸ்வரனை அப்படிங்கறதுதான் கானத்துக்கு உள்ள ஒரு பெருமை அதனால நீ இந்த ஹரிநாமத்தையே கானம் பண்ணே அப்படின்னு சொல்றார் ஹரிநாமத்தை நீ கானம் பண்ணினியானா சர்வேஸ்வரனே அது வசம் பண்ணும் ஜானகி ரமணன் தசரத நந்தன கானலோல நீ நென மனவே கலியு தள்ளி ஹரிநாமவை நினதரே குளக்கோட்டி கள உத்தரி செய்வதூ புரந்திரதாசன் கானலோலன் அப்படின்னு யாரு சொல்றா வேணுகோபாலன இல்ல ஜானகீ ரமண காணலோல நீ ஜானகி ரமணன் ராமச்சந்திர பிரபு கம்பீரமான ராஜாதிராஜன் ஆனால் கானலோலன் நீ கானம் பண்ணினா அவன் ஓடி வந்துடுவான் கானலோலன் அப்படின்னு தாசர் சொல்றார் கம்பீர புருஷன் கம்பீர புருஷன் நினைக்கிறியோ அதே வால்மீகி சொல்றார் காந்தர்வேச்ச பூவி சிரேஷ்டா என்று அவரது வில் அவர் சிறந்தவர் நினைச்சுக்காதே காந்தர்வ வித்தியிலையும் சிறந்தவர் கோபாலன போல அவர் கையில புல்லாங்குள்ள கொடுத்து பாடுன்னு சொல்றவா இல்ல நாலு பேசாமந்தார் தெரியும் தெரியுமோர் தான் சீதையையும் ஸ்ரீ ராமரையும் பொண்ணு ஜெல்ல உட்கார வச்சுட்டு லட்சுமணர் எதிரில உட்கார்ந்து கொண்டு வீண வாசிப்பார் தியாகராஜ சுவாமிகள் மித்திரி பாக்யமே சௌமித்ரி பாக்யமும் அப்படிங்கிற கீர்த்தனத்துல அண்ணாவையும் உக்கார வச்சு விட்டு எதுல வீணா கானம் பண்ணுவார் ஏனால் அவர் காட்டிலுதான் கைங்கிரியம் பண்ணுவார் அப்படிங்கறது இல்லையே நாட்டிலையும் கைங்கியம் அப்போ பெரிய ராஜகுமாரனா இருந்தும் தானும் ஒரு ராஜகுமாரனா இருந்தும் ஆனால் திவ்ய தம்பதிகளுடைய கைங்கரியமே லட்சியமாக இருக்கிறவர் அப்படிங்கிறோ கானலோலன் கானம் பண்ணினா பகவான் இடத்துல ஓடி வந்துடுவான் அப்படிங்கிறார் ராமாயணம் ஆரம்பத்தில் லவகுசர்கள் தெருவோட வரார்கள் என்றார் வால்மீகி தான் பெத்த புள்ள ஆனா எங்கேயோ ஆசிரமத்தில் பிறந்து அங்கேயே உபநயனமாகி தனுர் வித்ய எல்லா வித்யைகளும் தெரிந்து கொண்டு அவர்களும் வந்து கான வித்யிலே சிறந்தவர்கள் மிகவும் சாமிகார்கள்த்திலே மாடியிலே உலா வென்றிருக்க கூடிய ஸ்ரீ ராமபிரானுடைய காதலே அந்த கானம் விழுந்ததும் எதையும் லட்சியம் பண்ணாமல் இருக்கிற ராமர் திரும்பி பார்க்கிறார் அவ கான லோலனாக்குறதுனால திரும்பி பார்க்க அப்படி திரும்பி பார்த்து அந்த இரண்டு பிள்ளைகளையும் பார்த்தார் குழந்தைகள் யாரு யாருன்னு பரதன் சொல்லுவா பரதனுக்கு தெரியும் உடனே திழறிக் கொண்டே கண்ணீர் விட்டு கொண்டே சொன்னா நம்மாத்து குழந்தைகள் தான் நாம் வந்து ஆசிரமத்தில் வால்மீக ஆசிரமத்துல கொண்டு விட்டோமே அப்புறம் சத்ருகணன் மதுராபுரி போகும்பொழுது வால்மீகி ஆசிரமத்துல இறங்கி விட்டு அங்க ரெண்டு குழந்தைகள் பிறந்து சௌக்கியமா இருக்கிறார்கள் வந்து தெரிவிச்சானே அந்த லவகுசுற குழந்தைகள் இப்படி பார்த்ததும் உடனே பிரபு என்ன நினைக்கிறார் அந்த குழந்தைகளுக்கு ஒரு பிரீத்தி அந்த பிரீதி எத்தகையது குழந்தைகளுக்கு மட்டும் அப்பா இல்லையேனா ஏ அப்படின்னா எப்போ ராஜாதிராஜன் ஆயிட்டானோ சக்கரவர்த்தின்னு ஆயிட்டானோ சக்கரவர்த்திக்கு நாட்டு மக்கள் எல்லாருமே மக்கள் பெட்ட மக்கள் தான் மக்கள் அர்த்தம் இல்லை நாட்டு மக்கள் எல்லாமே மக்கள் அப்போ நாட்டு மக்கள் எத்தனை பேர்கள் இருக்கிறாரோ அதுல இந்த ரெண்டு பேர் அப்படின்னு பாக்கிறார் இவர்கள் பேர்கள் தன் மக்கள் அப்படின்னு பார்க்க ஒரு விசேஷம் அவருக்கு தெரியலையா நம்ம குழந்தைகளா அப்படின்னு ஒரு விசேஷம் தெரியல தெரிஞ்சிருந்தால் உடனே கூப்பிடு அப்படின்னு பரலையா கூப்பிடலையா எவ்வளவு நாட்டு மக்கள் இருக்கிறாலோ நம்ம கோசல நாட்டிலே அல்லது பூமியில எல்லாரும் நம்ம மக்கள் தானே அந்த மக்கள்ல இந்த ரெண்டு குழந்தைகளும் உண்டு நாட்டு மக்களுக்கெல்லாம் நான் என்ன நன்மை செய்வேனோ அந்த நன்மை இந்த இரண்டு குழந்தைகளுக்கும் உண்டு என்று மட்டும் சொல்றவர் ஆனால் அந்த குழந்தைகள் பாடுற ஒரு பாட்டுகளை அந்த காவியத்தை கேட்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கிறதுனால அதுக்கு ஒரு வாய்ப்பு அவளுக்கு கொடுப்போம் எப்பொழுது நாம் நைவிசாரணியத்தில் அசுமேதாகம் பண்றோமோ இந்த அசுமேதை யாகத்துல அபராண காலத்துல விராமம் இருக்கிற சந்தர்ப்பத்திலே இவள் கச்சேரி பண்ணட்டோ அப்பொழுது நாம் கேட்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டார் ஏற்பாடாயிடுச்சு இப்பொழுது அஸ்மேதியாக ஆரம்பிச்ச நம்பி சாரண்யத்திலே ஸ்ரீராமபிரான் யாகதீட்சிதராக ஆகியனாகி உட்கார்ந்திருக்கிறார் குறிப்பிட்ட நேரத்திலே அலவகுசால் மார்க விதான சாபி ராமகா பரிஷத் கதை அவர்கள் அப்படித்தானே உட்காந்து கானம் பண்றா சிம்மாசனத்தில் தானே பிரபு உட்காந்துக்கிறாள் ராஜாங்கிற தோரணையிலம் பண்றவர்கள் நடக்கலாம் கானம் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நியமனமாகிதான் கானா ஆரம்பிக்கணும் வீணைய கைமா அப்படியே சபக்கோழை இல்ல பிம்பா திவோதிதம்பா ததாபரவு ராமனே வேறு ஒரு ரூபம் எடுத்து உட்காந்துருக்காரோ அப்படின்னு தோன்றது ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஒரு நியமனம் கிடைச்சுதான் அப்புறம் புகை போக அழுது வடிக்கணும்னு அர்த்தம் எல்லாரும் விடுவா அப்படி ஆரம்பம் ஜில்ல ஆரம்பிக்கணும் தோடை மங்களை ஆரம்பிக்கும் போது தெரியணும் குஷியாஜனை எப்படி இருக்கு இருக்கு அப்படி என்ன தோணனா அப்படி ஜில்ல ஆரம்பிச்சாலா தும்பு அவர் வந்து ரெண்டு தோரண உறவு அவர் ராஜாங்கிற தோரணையிலே பிதாங்குற தோரண தோரணையும் ஜெயிச்சு விட்டார் ராமர் மூணாவது தோரணிக்க முடியல அவரால் ராஜான உக்கார முடிஞ்சது பிதான உட்கார முடிஞ்சது இப்ப என்ன ஆச்சு பண்ணம் பண்ண கானம் பண்ண தத்மி வைகுண்டே ந யோகி ஹிருத மத் பக்தாக எத்திர காயந்தி நாட்டு மக்கள்லே இவாதானே என் பெற்ற மக்களா இருந்தாலும் நாட்டு மக்கள்லயே இவாதான் அப்படின்னு சமதிஷ்டியோடு பார்க்க ஒரு விசேஷம் வருணமானால் நாம் பெற்ற மக்கள் மறந்தது இவர்கள் நாட்டு மக்கள் பத்தாள்னு ஞாபகம் வந்தது சாபிராமி சிம்மாசனத்திலே வந்துட்டார் கிட்ட கட்ட குழந்தைகளோடு மத்தியில உட்காந்துட்டார் அதனால ஜனோல நீனாலே அவன் கானலோலன் நீ கணம் பண்ணால் ஓடி வந்துடு ராமாவதாரத்துல கானலோல நீ கானம் பண்ணு கானம் பண்றத விட அந்த பகவானை ஆகர்ஷிக்கிறதுக்கு வேற வழி இல்லை அப்படி என்று காட்டுறது கானத்தினுடைய ஒரு பெருமை நாம் கானம் பண்ணினோம வந்துடுவான் ராமாவதாரத்துல அடுத்தது கிருஷ்ணாவதாரம் கிருஷ்ணாவதாரத்திலே பகவானை கானத்தினாலே அழைக்கான் அப்படிங்கறதாவா தெரிஞ்சின்றா ராசலிலுடைய மத்தியிலே பிரபு திடீர்னு அந்தர்தானமாயிட்டா அந்தர்தான பிறகு இவர்கள் பிருந்தாவனம் பூரா தேடுறாக பிரட்சமே அஸ்வத்தமரமே கபித்த மரமே நியரோதமரமே ராமானுஜோமான மந்தகாச மாத்திரத்தினாலியே எங்களுடைய மனசை கவர்ந்து கொண்டு போன கோபாலன் இந்த வழியாக போனானோ என்று ஒவ்வொன்றாண்டு களைச்சு இனிமே கண்ணனை காணலையே கண்டாள் உடனே ராதை மற்ற கோபிகளை சொன்னால் எங்கும் நிரஞ்சவனை நம்ம தேடி கண்டுபிடிச்சிட முடியுமா இங்கு இல்லையா அங்கு இல்லையா எங்கு இல்லையா அவன் ஆனால் நம் எதிரே அவன் உரு காட்டணும் நம் எதிர அவன் பிரகடனமாகணும் அதற்கு வேணுமானால் நாம் ஒரு இடத்துல இருந்து கானம் பண்ணுவோம் அந்த பிரபு நம்ம இடத்துல தானே ஓடி வருவான் என்று ராதா அவர்களுக்கு புத்திமதி சொல்லி அவளு வேர்களையும் அழைத்து கொண்டு புனகா புலி நவாகத்தியே அதே ராசஸ்தலத்திற்கு வந்து எப்படி பஜனை பண்ணா பகவான் வருவான் தன் மனஸ்காகா ததால தத் தன் மனஸ்காக பிரபு வரானோ பிரபு வரானோ பிரபு வரானோ இப்ப வந்துட மாட்டானா இப்ப தரிசனம் கொடுத்துட மாட்டானா என்று தன் மனஸ்காக தலாபாக அதே ஆலாபம் ஜெயதி தேதிகம் ஜன்ம நாவ் இந்திரா சஸ்வதம் பண்ணிக் கொண்டு தத் விஜேஷ்டாக அப்பொழுது கண்ணது நான் என்ன செய்யறானோ அது எல்லாத்தையும் ஆலாபன் மத்தியிலேயே தன்னறியாமே சுவயமாவே வர அனுகரணங்க நீ கோவர்தனத்தையே குடிச்சு எங்களை காப்பாத்தலையா அப்படிங்கும்பொழுது தன்னறியாம கோவர்தனம் போல கைய சொக்கறா உன் வேணுகானத்தோடு கூடிய முகவிலாசத்திலே நாங்கள் மயங்கினோமேங்கும் பொழுது போல கையை காட்டா தத் தத் குணானேவ காயம் தியகா இப்படி மனசு வாக்கு காயம் திரிகரணமும் ஒன்றாகி விட்டதுனாலே கிருஷ்ணமயமாகி விட்டதுனாலே சஸ்மரு தானோ தன்னுடைய கடமையோ தன் வீட்டு காரியங்களோ நாம் எங்க உட்கொண்டு எல்லாம் மறந்து போனார்கள் மறந்து போய் அந்த கண்ணபிரான அழைக்கலார்கள் பாடுறார்கள் பிரகர்ஷேன கானம் பண்ணினார்கள் நாரதாதிகளை விட ஆச்சரியமாக கானம் பண்ணினார்கள் அகும் பகவான் வரலியா தியாக அப்புறம் பிரலாபம் மனிதார்கள் கண்ணா கண்ணா தாங்காது கண்ணா நீ வந்துடு கண்ணா ஓடிவா கண்ணா உன்னை பார்க்கணும் கண்ணா உயிர் பேடும் கண்ணா என்று புலம்பாள் பிரலபல் தியஸ்டித்ராக கண்ணன் வரல அழறார்கள் அழறார் மேல கதை நடக்கணுமே ராஜன்னு கூட்டுகிறார் அழத்துக்கும் சக்தி இல்லையாம் மாடி பேட்டார்கள் துடிக்கிறார்கள் கிருஷ்ண தரிசன லாலசாக கிருஷ்ண தரிசன லாலசாகா இந்த பக்தி இந்த பக்தியோட கானம் பண்ணனும் ஏனால் பக்தி இல்லாத கானம் பகவான் கேப்பனா ஹரி தாழனு தாளிது ஹரி தாளனு புரந்திரதாசன் நீ தாள மேளங்கள்லாம் வச்சு பிரமாத பாடுபடுத்தினாலும் பிரேமபாவம் இருக்கான்னு பார்ப்பனா அந்த பிரேம பாவம் இல்லைன்னு சொன்ன ஹரி கேப்பனா உன் பாட்ட கேப்பனா ஏன்னா நாரதாதிகள தெரியுமா நாரதாதிகளுடைய கானத்தை கேட்கிறவன் சாட்சாத்து சரஸ்வதி இன்னுமே அவனை பாடின் இருக்கா உன் பாட்டுக்கு அவன் வசம் ஆயிடுவான்டா நீ அந்த பிரேமையோட கூப்பிடு இங்க அவர்கள் ருருதுகுந்தான் சொல்றார்களா ஆனா சுஸ்வர பாடினது மாதிரி இருந்ததுன்னார்கள் ருருதுகுஸ்வரம் ராஜல் நீ என்ன ஆச்சு நாள் தாசாங் ஆவிரபூச்சூடி முகம்பு பீதாம்பர தர சத்வி மன் மத மண்மத இந்த காலம் பண்ண பண்ண கண்ணபி நான் எங்க போனானோ அவனால அங்க இருக்கவே முடியல வேணுகோபால பிரத்யட்சமாயிட்டானே பகவான் கிருஷ்ணாவதாரோல அடுத்தது மூன்றாவது அர்ச்சாவதாரத்துல பண்டரிபுரத்திலே பகவானுடைய சந்நிதியிலே பாகவதெல்லாம் பஜன பண்ணிண்டு நர்த்தனமாடி குதிச்சென்றிருக்கு நாம தேவர் தான் கையில வீணையை மீட்டுக் கொண்டு தம்புராவ மீட்டுக் கொண்டு நிர்வகிக்கிறார் கவிதாசரம் ராஜா பின்பாட்டு வீண வாசிக்கிறார் பின்பாட்டு பாடுறாள் நிவிற தேவர் சோபான தேவர் ஞான தேவர் முதலியவர்கள் எல்லாரும் சனகாதிகளை போல ஜெயஜயான சங்கீர்த்தனம் பண்ணின்றிருக்கார் கோரா கும்பர் நர்த்தனவாடி அந்த காலத்தில் இருந்த பக்தர்கள் யாரோ அநேகமா எல்லா பக்தர்களும் இருக்கிறார்கள் எல்லாரும் பகவத் சாட்சா பண்ணக்கூடிய தகுதி உடைய பிரேம பக்தர் கரி பிரேமவரேங்கா பகவான் தன்னுடைய அர்ச்சாவதார நியமத்தை மீறமாட்டான் சிலா விக்கிரகம் போலதான் இருப்பான் அதான் பழக்கம் மீறிவிட்டா நமக்கு தாங்காது பகவான் பேசினானா நமக்கு தாங்காது அதனாலே சிலா விக்கிரகம் இருந்து நமக்கு வேண்டியது அனுகிரகம் அனுகிரகத்தை தான் பண்ணிட்டு இருப்பேனே தவிர பகவான் கூட மாட்டான் கூட்டம் அரண்டு போயிடுவான் பேசாமல் இருக்கிறானோ நம்ம கிட்ட கவி கைங்கிறியும் மண்ணம் முடியறது இல்லன்னு சொன்னா அவர் கேட்க ஆரம்பிச்சுட்டார் பேசாமல் இருக்கிற காலத்திலயே கஞ்சி இருக்கு ஆள் கிடைக்க மாட்டேங்கிறது ஏண்டா இப்படி பண்ணினேன்னு கேட்டு விட்டாரா கோவில் வாசல் இருக்கிறதும் போய்டுங்க அவருக்கு தெரியும் அவர் விசாம கல்லு மாதிரி இருக்கிறதுன்னு சங்கல் சென்று வந்துட்டார் ஏன்னா அவ என்ன வேணாலும் பண்ணலாம் நம்ம கல்லு மாதிரி இருக்கணும் அப்படின்னு பாக்கி அவதாரங்கள் எல்லாம் போறல அவருக்கு பாக்கி ஒவ்வொரு அவதாரமா பண்ணி பார்த்து விட்டு அப்படி இருக்கக்கூடிய பிரபு கல்லு மாதிரி இருக்கக்கூடிய பிரபுவ சின்மூர்த்தியாக ஆக்கணும் ஆனா நாம சங்கீர்த்தனம் தவிர வேறு என்ன அவருடைய சாநித் இவர்கள் நாம சங்கீர்த்தனம் பண்றா விட்டல அப்படின்னு பகவானுடைய நாமம் இந்த நாமத்தை சொல்லி விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டலனு சங்கீர்த்தனம் பண்ண பண்ணு உடனே கபீர்தாசர அந்த மிருதங்கத்துல ஒரு சாப்பு கொடுத்து நர்த்தன மாற கால கஜ கட்டி கொண்டு எல்லாரும் தன்ன மறந்து இப்படி நர்த்தனமாட நர்த்தனமாட நர்த்தனமாட நர்த்தனே காயும் சமாகந்தம் ஆனந்த கந்தம் பரபிரம்மலிங்கம் பஜே பாண்டுரங்கம் ஜெகத்குரு ஆதிசங்கர பரபிரம்மலிங்கம் பஜே பாண்டுரங்கம் அந்த பரபிரம்மம் ஒரு நாமரூபத்தோட நிக்கிறது இடுப்புல கைய வச்ச கொண்டு ஒரு நாம ரூபத்தோட கூட நிக்கிறது இவர்கள் பாட பாட பாட பாட பாட என்ன ஆனால் நாம் கீர்த்தன் கரி பிரேம உள்ள இருக்க முடியல மகா யோக பீடத்துல இருக்க முடியல காலுலங்க ஜல் ஜல் ஜொலிக்க யோக பீடத்திலே கீழே இறங்கி பரமஹம்ச மகாமுனி நாம் அன்வேஷணிய சரணம் சலையன் சகசீகி அப்படினா பாகவதத்துல அப்படி தன்னுடைய பொன்னடியால நடந்து வந்து நாம எதிரில இடுப்புல கையை வச்சு நிக்கிறார் இத பாத்துட்டாள் ஜனாபாய் உடனே நாம தேவரண பண்றார் பிரபு வந்து தன்னை மறந்து ஆடி பகவான் ஒரு சக்கரம் போல சொழண்டு ஒரு ஜல்லு குதிக்க இடுப்புல பீதாம விழுந்துடுத்த மனுஷால் பக்தால் தன்னை மறந்து போவா பகவான் தன்னை மறந்து போகலாம் தன் மருந்து போன நிலையில பகவான் குதிக்கிறத பார்த்துட்டு கபீர்தாசர் ஓடி வந்து பிரபுவை கட்டி கொண்டார் கட்டி கொண்டு பகவான சமாதானப்படுத்துறார் சாவதோ நீ சமாதானமாக சமாதானப்படுத்தி மறுபடியும் பகவானை நிதானப்படுத்தி உகார வச்சு விட்டாலாம் போலே கபீர ஜனாபாய் அவங்க அந்த கூட்டத்துல இருந்த ஜனாபாய் சொல்றாள் அப்படி ஆடின அந்த சாதுக்களுடைய திருவடி தூளிலே ஜனாபாய் உடம்ப போட்டு உருட்டுறா இந்த பாகவதாளுடைய பாத தூளிலே நான் உருண்டு விழறேன் அப்படின்னு கடைசியில முடிக்கிறார் நாம சங்கீர்த்தனத்தினாலூர்த்தியா இருந்த பாண்டுரங்கன் தன்னை மறந்து சின்மூர்த்தியாக ஆகி அவள் எதிரில் பிரத்யம் ஆயிட்டானா இந்த கானம் நாம நாமம் அந்த நாமத்துக்கு கானம் நாமகானே சதா ருச்சி அப்படிங்கிறார் கிருஷ்ண ஜைதன்யர் நாமகானத்துல சதா ருச்சி அந்த ருச்சி அந்த நாமகானல நமக்கு எப்போதும் இருக்கணும் ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே ஹரே ராம ஹரே ராம ராம ராம ஹரே ஹரி அங்கே கும்பகோணத்துலேன்னு கிளம்பி திருவிசலு வந்தோமானா நமக்கு வந்து தைரியம் இருந்தா பஸ்ல உட்காந்து இரஞ்சு ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண இல்ல பயமா இருந்ததுன்னா மனசுக்குள்ள ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரி ஹரே ராம ஹரே ராம ராம ராம ஹரே ஆக நாமத்துல சதா ருச்சி இருக்க வேண்டாமோ அந்த நாம கானத்துல எப்பொழுதும் நமக்கு அந்த ருச்சி இருந்து கொண்டே இருக்கணும்னு அந்த சத்குரு சுவாமி இடத்துல உள்ள ஒரு பெருமை எதுனால் நாமத்துக்கு இந்த கானமாகிய வியஞ்சனத்தை தயார் பண்ணின்றார் அவர் போல நாமத்தை ஸ்மரிக்கிறத விட்டுட்டு அதுக்கு ஒரு கானத்துக்கு கானத்தை ஒன்னு சேர்த்துட்டோமானால் கானலோலனான பிரபு நாமத்தை கூப்பிடும் பொழுதே கானத்தோடு கூட்டோமானால் பகவான் வருவாங்கிறதுனாலதான் நாமஸ்மரணம் இதுக்கு அடுத்தபடி நாம கீர்த்தனம் அப்படிங்கறதுக்கு பிராத்தியம் கொடுத்தவர் நாரத பக்தி நாரத சொல்ற சீர்த்தியமான சீக்கிரமே ஆவிர் பவதி அனுபவயதி பக்தானே அப்படின்னு பகவான் கீர்த்தன மார்க்கத்தினால சீக்கிரம் வரார் எல்லா பக்தர்களையும் ஆனந்தப்படுத்துகிறார் அப்படின்னு சொல்லப்படுறது கீர்த்தன மார்க்கத்துக்கு பிராத்தியம் கொடுத்ததுனாலதான் ஆழ்வார்கள் எல்லாரும் கையில தாளத்தோடு கீர்த்தனமே பாடினா நாயன்மார்கள் எல்லாம் கோவில் கோவிலாக போகி கையில தாள வச்சு கீர்த்தனமே பாடின தாள வேணுமா குழந்தை ஞான சம்பந்தர் திரு திரு ஓலக்கான ஒரு கஷேத்திரம் அவத்திரத்துக்கு அவ அப்பா அக்னிஹோத்ரி சிவபாத ஹிருதயர்னு பெயர் நான் வந்து உற்சவத்துக்கு போகணும் பானு அழருது அழக குழந்தைய தோல்ல உட்கார வச்சிருந்து இது போல பனிகாலம் அங்கேனும் வந்து நிக்கிறார் சிவாலய உற்சவம் அந்த உற்சவத்துல நிற்கும் பொழுது சுவாமி புறப்பாடு பஞ்சமூர்த்தி புறப்பட்டு வருது இந்த குழந்தை அப்பா அப்பா தோல்ல உட்கார்ந்து கொண்டே சம்பந்தராகிய குழந்தை தாளம் போட்டு தேவாரம் பாட ஆரம்பிச்சு விடுச்சு இப்படி தாளம் போட்டு தேவாரம் போடும் பொழுது பரமேஸ்வரம் பார்த்தாலும் குழந்தைக்கு திருவிழாக்கு வாங்கன்னு வந்தா ஒரு பலூன் வாங்கி கொடுப்பா ஒரு பட்டாணிகள்ல வாங்கி கொடுப்பா இந்த குழந்தை அதெல்லாம் கேட்காது போல இருக்கே என்று அந்த குழந்தை இப்படித்தானே தாளம் போட்டு திடீர்னு பார்த்தா கையில சுவர்ண தாளம் வந்துவிடும் பரமேஸ்வரனே தாளம் குடுத்துட்டார் பாகவதாளுக்கு தாளம் வேணும் காற்றா ஈஸ்வரனே காற்றா தாளம் வேணும் பாகவதாள் தலைக்கு உயிரா வச்சிருக்கான் அவ ஊர்ல சப்தாத்துக்கு போயிருந்த சின்ன வயசுல ஈச்சம் குடிக்கு சப்தாத்துக்கு போயிருந்தேன் சப்தா நடத்தினேன் எல்லாரும் வேண்டாம் என்ன சம்பாவனேன்னா அப்பெல்லாம் பிடிவாதமா இருப்பேன் ஒண்ணு வாங்கிக்க மாட்டேன் எனக்கு ஒண்ணு வேணும் உங்க ஊர்லேன்னு கேட்டேன் என்ன கோபால பாகவதன்னு ஒரு பெரிய மகான் ஊர்ல அவருடைய தாளம் எனக்கு வேணும் அவருடைய தாளம் அவாத்துல பூஜையில இருந்தது ஒரு தாளத்துல மானு போட்டிருக்கும் போட்டு உஞ்சலத்திக்கு போற வழக்கம் ஏனால் தாளம் வேணும் நமக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றுக்கும் ஆசைப்படுறா இல்லையா நமக்கு பெண்டரி புற போனோம் அங்க போனோம் இருக்க தாளம் வாங்கி போமாத்தால் தாளம் போட வெக்கப்படலாமோ தாளம்பட தாள தாளம் போட வேண்டியதான் தப்பு தாளம் தான் தாளம்தானே எனக்கு வரணும் ஈஸ்வரனே தாளம் கொடுக்கிறார் இந்த தாளத்தை வாங்கி தார் தாளம் மாதிரி நாதம் வராது தங்கத்தாளம் வந்து தகர மாதிரி சத்தம் கேட்க முடியாதவர் தாள நாதம் வராது குழந்தை நாலு நிறுத்தி நிறுத்தி விட்டா அழ ஆரம்பிச்சு ஏன்பா அழரே இது நாதம் வரலயே அப்படின்னா அந்த அம்பாளுக்கு ஓசை நாயகின்னு பேர் நாதபிந்து இந்த காலத்திலே நாதமாக அவளே வந்துட்டா போல இருக்கு நாரதர் சொல்றார் இந்த சாட்சாது நாராயணன் நாரதருக்கு ஒரு வீணை கொடுத்தார் அந்த வீணையை சொல்றார் விபூஷிதா வீணையையும் கொடுத்து அந்த நாராயணன் ஸ்வர பிரம்மமாக என்னுடைய வீணையில வந்துட்டார் அப்படின்னு சொல்றார் நாரதர் அது போல தாளத்தையும் கொடுத்து அதுல நாத பிரம்மமாக அம்பிகையே வந்துட தாளம்தான் ஈஸ்வரன் தான் அம்பாள் அவர் தேவாரம் பாடாம இருப்பாரோ அவர் தாளத்துல அப்படி ஒரு ஆசை வச்சிருக்கிறார் அவருக்கு பூஜைப்பட்டி மாதிரி இதைத்தான் தூக்கி தூக்கி போவார் எந்த ஊருக்கு போனாலும் அதை வச்சிருந்தே ஊர்ல பதிகம் பாடிக்கொண்டே போகிறார்னால் கானம் வேணும் அந்த கானத்துக்கு வேண்டிய தாள மேணங்கள் வேணும் இந்த மற்ற வேற நம்ம தீபாவளி நம்ம கையில தீபாவளி திடீர்னு ஒருபால் கோபால் அவ ஆனந்த ஒரு ஆனந்தத்தினால அவள் தன்னை மறந்து போறா எத்தகைய ஒரு ஆனந்தத்தினால அப்படி நர்த்தன மறா விஷ்ணூர் கானஞ்சே நிறே நட சத்குருசுவாமிக இந்த அலங்காரமான சங்கீர்த்தன் அவர் நமக்கு காண்பிச்ச ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு மார்க்கம் அவர் ஆரம்பிச்சது அன்றும் இன்றும் என்றும் நடக்கிற சத்குரு அவதாரம் பண்ணது இந்த திருவிசலூர் தான் பாக்கிய மகான்கள் எல்லாம் இங்க வந்தவா ஸ்ரீதர் ஐயாவால் கூட கர்நாடகாவில அவதாரம் பண்ணி இங்க வந்தார் சதாசிவ பிரம்மேந்திர வித்யாபியாசம் இந்த ஊர்ல பண்ணினா ஆனா புதுக்கோட்டையில அவதாரம் பண்ணினா இங்க வந்தா போதேந்திரால் எங்கையோ காஞ்சிபுரத்துல அவதாரம் பண்ணினா இங்க வந்தா ஆனால் தெருவிசெலூருக்கு ஒரு அலாதி பெருமே மருதாநல்லூர் சத்குரு அவதாரம் பண்ணது இந்த ஊர்ல அந்த காலத்துல ஒரு தெலுங்கு பிராமண குடும்பம் வெங்கடசுப்பையர்னு பேர் அவருக்கு பழமேலு அம்மான்னு பேர் அவரோட தேவிக்கு அவள் வந்து உபாத்தியாயிருத்தி வேதசாஸ்திரங்கள்லாம் அத்தியனம் பண்ணினவா இங்க இருந்து கொண்டிருந்தா அவளுக்கு குலதெய்வம் கோடண்ட பாணி ராமபக்தி பண்ணிகொண்டிருக்கிறாள் அவளுடைய குழந்தையா ராமபிரானே வந்தது போல சக்குரு சுவாமிகள் அவதரிச்சு மகான்கள் விலட்சணமான வைபமும் உடையவாளா இருப்பார் அஞ்சு வயசு வயலும் குழந்தை ஊமையா இருந்தது ஒரு குழந்தை பிறந்தது ஊமையா இருக்கேன்னு அப்பா அம்மா ரொம்ப தாப்பட்டு இருக்கார் இந்த குழந்தைக்கு ஏதோ சில பரிகாரங்கள் பண்ணி பார்த்தா சொல்றவாழ்லாம் கேட்டு பார்த்தா ஒன்னும் பரிகாரம் ஆகல இந்த குழந்தை எப்படி பக்கத்துல மணஞ்சேரினு ஒரு கிராமம் அந்த கிராமத்துல கோபால சுவாமி பாகவதர் அப்படின்னு ஒரு மகான் இருந்தார் இவள் எல்லாரும் கோவிந்தபுர சம்பிரதாயத்தை சேர்ந்த பாகவதா கோவிந்த போதேந்திராலும் ஐயாவாலும் ஜெகத்துல சஞ்சாரம் பண்ணி எல்லாருக்கும் நாமசூத்திரம் கொடுத்துட்டதுனால அந்த பரம்பரை இருந்துட்டே பரம்பரை பார்த்ததும் கோபாலசுவாமி பாகவத பையனுக்கு உபநயனம் ஆகலையோ அப்படின்னு கேட்டார் இன்னும் வாக்கு தாபத்தோட சொன்னார் கோபால சுவாமி வெங்கடசுப்பையாவுக்கு ஒரு மதிப்பு உண்டு அனுஷ்டாதம் வெங்கடராமன் பேரரசு சுவாமிகளுக்கு நமஸ்காரம் பண்ணினார் அவர் எப்படி இந்த குழந்தைக்கு என்ன பண்ணலான்னு சார் தெரியலே ஒன்னே கோபால சுவாமி சொன்னார் எனக்கு தெரியாதுப்பா ஒன்னும் நான் பெயர் மகானும் இல்ல ஆனா நம்ம குருநாதர் பெரிய மகான் போதேந்திரா அவருடைய பிரசாதத்தை சாப்பிட்டு ஊமையும் பேசித்து அப்படின்னு கதை ஒரு ஊம பையனும் பேசினான்னு கதை அது சத்தியமாக இந்த குழந்தைக்கு எனக்கு தெரிஞ்சது தாரக மந்திரம் அத நான் இந்த குழந்தைக்கு கொடுக்குறேன் என்று சொல்லி சூத்ரானு கிரகம் பண்றார் குழந்தைக்கு குழந்தை வெங்கட்ராமனை பார்த்து சூத்ரானுகிரகம் பண்ணி ராமா ராமா ராமான்னு சொல்லுப்பா அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டேன் அப்போ இது ஊமை இல்ல ஏனால் பேசினால் முதல் முதல் சூத்ரானு பெற்று தாரக தான் சொல்றதுன்னு மவுனம் அருந்திருக்காரு வேற பேச்சு பேசுறதில்ல அப்பா அம்மா அத்தை தாத்தா தாத்தா எல்லாம் அப்புறம் தான் தோட்டம் அப்புறம் தான் தோட்டம் பேசுறதில்லை தாத்தா பேசுறதில்லை பேசினார் ராமான்னு பேசணும் அதுவும் குருநாதர் சொல்லணும் என்று எதிர்பார்த்து இருந்தது போல அங்கிலிருந்து பேச ஆரம்பிச்சு அவருக்குலபமாக வந்து லோக ரீதியிலே சில பாடங்களை பெரியவாள் மூலம் கேட்கணும் உபநயனமாக சாஸ்திரங்கள் படிக்கணும் உதவிகள்லாம் இந்த பழக்கப்படியும் வித்யாபியாசங்கள் கொஞ்ச நாள் கொஞ்ச அவர் வேத சாஸ்திரங்கள் படித்து சர்வ சாஸ்திரங்களையும் சிறந்தவரா ஆயிட்டார் அது மட்டும் இல்லை சங்கீதத்திலேயும் நல்ல ஞானமுடையவர் காலத்திலே ஒரு கல்யாணம் மன்னிவிச்சார்கள் பெற்றோர்கள் அந்த பொண்ணுக்கு ஜானிக்கேன்னு பெயர் அவளுக்கு இஷ்ட ஸ்ரீ ராமபிரான் ராமபிரானுடைய சேவையிலேயே ஈடுபட்டு கொண்டிருந்தார் கொஞ்ச நாளிலே தாயுகப்பரார் காலகதி ஆயிட்டார்கள் இவர் ராம சேவையிலேயே ஈடுபட்டு கொண்டிருப்பார் உபாத்யாயி விற்தியிலையும் இருக்கிறார் தகப்புனா இருக்கிற காலத்திலேயே ஒரு சந்தர்ப்பம் உபாத்யாயத்துக்கு போறார் சின்ன வயசுல விவாகத்துக்கு முன்னாடி அப்போ கருப்பூர்னு இருக்க கும்போணம் பக்கத்துல அந்த ஊருக்கு போறார் தினசரி லட்சத்தி நாமஸ்பரணம் பண்ணுவது கோவிந்தபுரம் சம்பிரதாயம் பாகுவதால் எல்லாருக்கும் வழக்கம் இவ்வளவுதாங்கிற நிர்ணயம் இல்லையே தவிர ஆனா பழக்கம் ஒரு நாளைக்கு லட்சத்தி நாமஸ்பரணம் பண்ணுவது நாமஸ்பரணத்துல அப்படியே லெயிச்சுடுவார் இப்படி போகும்பொழுது நமக்கு அந்த காலத்துல மாத்தியானி வந்துதான் சாதம் பண்ணுவார் காலையிலே புறப்பட்டார் தகப்பனார் வேற ஒரு கிரகத்துல சாதத்துக்கு போக வேண்டியிருக்கு பிள்ளையின் இடத்துல பண்ணி வைக்கிற ஒரு சாமர்த்தியம் அவருக்கு வந்து அதனால இவருக்கு தர்ப்பம் சமைத்து உபவீதம் எல்லாம் ஒரு பையில போட்டு அவர் இடத்துல கொடுத்தோம் நீ போய் கருப்பூர்ல போய் சாதம் பண்ணி வச்சுட்டு வா அப்படின்னு அனுபவிச்சிருக்கார் சாத்த வேலை வரலே அதுக்குள்ள நாம் ஜபத்தை பண்ணிட்டு பேடலாம் கோயில் அந்த புள்ளையார் கோவிலுக்குள்ள போய் உட்கார்ந்து கொண்டார் ஜபம் ஜபம் ஆரம்பிச்சார் மனசுல மனசு ஐச்சு கலஞ்சு பார்க்கிறார் மத்தியானம் நாலு மணி ஆயிடு சாத்த வேலை அதிக்கிரமிச்சு நிச்சயம் அவர் வேறு யாரை கொண்டாவது எப்படியாவது சாத்தம் பண்ணிருப்பார் இனிமே அங்க நாம் போய் பிரயோஜனம் இல்ல ஊருக்கே திரும்பிடுவோம்னு திரும்பி வரார் திரும்பித்தோடாது ரொம்ப தப்பு உபாத்யாயம் தூங்கிட்டு வந்திருக்கானே என்று நினைச்சு மனசு கஷ்டப்பட்டு அந்த கிரகஸ்தர் என்ன சொல்லுவரோ அவரை போய் பார்த்து ஒரு சமாதானம் பண்ணி விட்டு என்ன பண்ணார் கேட்போம் ஒரு கடமை ஒரு இடத்துல அனுபவிச்சேன் அவன் வந்தானா அப்படி சாத்தம் எப்படி நடந்தது அவன் வரலையாமே அவர் சொல்றாரு வந்தானே சுவாமி சாசிகளே அவன் வந்தானே அவன் ரொம்ப அருமையா பண்ணி வச்சானே உங்களை விட என்ன பண்ணி வைக்கிறான் அழகா பிரிச்சு வாக்கியங்கள் எல்லாம் சொல்றான் அவனையா அனுப்பு இனிமே நம்ம சாதத்துக்கு ரொம்ப அழகா பண்ணி வைக்கிறான் கேட்கிறேன் பேசாம நிக்கிறானே போல இருக்கு அவளத்துல விடை பெற்றி வந்து அப்பா வெங்கட்ராமா போனையானி பண்ணி வச்சேன்னு சொல்றாள் நான் இல்லப்பா நான் போகல பின்ன என்னடா பா பண்ணினேன் நான் கருப்பூர் பிள்ளையார் கோவில்ல நாம ஜபம் பண்ணிட்டு போகலான்னு நினைச்சு விட்டேன் தன்னை மறந்து விட்டேன் பா என்னுடைய கிருதயத்துல அப்படியே கோதண்ட பாணி தரிசனம் கொடுத்துட்டு இருந்தார் அந்த தியானத்திலேயே நான் இருந்தேன் எனக்கு வெளி ஞாபகம் வரத்துக்கு சாயங்காலம் அஞ்சு மணியா ஆயிடுத்து நான் பயந்து திரும்பி வந்துட்டேன் நீ வந்தேன்னு அவர் சொல்றாரு புரிஞ்சு ஏனால் யோகக்ஷேமம்யம் எப்ப எந்தெந்த பக்தன் எந்தெந்த விறத்திய மறக்கிறானோ அந்தந்த விறத்திய செய்யறதுக்கு பகவான் போறாருன்னு நிறைய கதை ஒவ்வொரு பக்தனு பக்தர்களுக்குள்ள ரைதாசன் ஒரு பக்தர் அவர் செருப்பு தைக்கிறவராக இருந்தார் தன்னை மறந்துவிட்டார் பாண்டனே போய் செருப்பு தைச்சான் கோரா கும்புருங்கிற ஒரு பக்தர் மண்களையும் பண்றவர் கொயவனார் தன்னை மறந்துட்டார் மண்கலையம் பண்ண பாண்டுரங்கனே போனான் இத ஆச்சரியம் சேனா நாவிதர்னு ஒரு பக்தர் அவர் ராஜாவுக்கு சேவை பண்றவர் தன்னை மருந்து சத் சங்கத்துக்கு போயிட்டார் பண்டறிபுரம் பாண்டூரங்கனே ஓடி போய் அந்த சேவைய பண்ணினான் இப்படி எல்லாம் சரித்திரம் சொல்றோமே அது போல ஒரு சாத்தம் மணிவிக்க கூடிய ஒரு விற்பிக்கு ராமபிரானே வந்தான் அப்படிங்கிறீங்க எந்த எந்தி வச்சிருக்கானோ எந்த விற்த்தியிலே எந்த பக்தன் மறப்பனோ அந்த விற்த்தியை செய்யறதுக்கு பிரபுவே வருவான் இவருக்கு ஒரு தன்ன மறந்த தியானம் அதிபாலியிலேயே ஏற்பட்டு ஒரு பகவத் தியானத்திலேயே லயிச்சு பகவத் கைங்கரியத்திலேயே ஈடுபட்டிருக்கிறவர் திருவிசொலூர்ல ஒரு பெரிய சாஸ்திரிகள் மகாவித்வானார் அஸ்வத்த நாராயண சாஸ்திரிகள் பெரிய சாஸ்திரிகள் இப்ப சொல்றோம் இல்லையா ராமசுலூர் ராமசுப்பா சாஸ்திரிகள் இன்னைக்கு தமிழ்நாட்டுல எங்கயாவது சாஸ்திரம்னு ஒண்ணு மீமாசைன்னோ நியாயமனோ வேதாந்தமனோ ஒண்ணு இருக்குமானா அதுக்கு ரெண்டு சிம்மங்கள் ஒரே சமயத்துல இருந்தது அவ சிஷா தான் இன்னைக்கு இருக்கா அந்த ரெண்டு சிம்மத்தினுடைய சிஷா தான் இன்னைக்கு இருக்கா சாஸ்திரம்னு ஒன்னு சொல்லிட்டு இருக்கா அதுல வந்து மன்னார்குடி ராஜு சாஸ்திரிகள்னு ஒரு பெரியவா ரெண்டு பேருக்கும் பாந்தவியம் கூட உண்டு இங்கூர்ல திருவிசலூர் ராமசுப்பா சாஸ்திரி இன்னைக்கு பாரத் நம்முடைய தமிழ்நாடு பூரா பாரதேசம் கூட சொல்லலாம் ஏன்னா காசி விஸ்வ வித்யாலயாவுல போனா அவங்க திருவிச்சலூர் படம் மாட்டிருக்காங்க காசி விஸ்வ வித்யாலயா விஸ்வ வித்யாலயாவில போனா ராமசுப்பா சாஸ்திரிகள் படம் பெரிசா மாட்டிருக்கு ஏன்னா இவாளுடைய சிஷியால் அங்க போய் வாத்தியாரா இருந்தா அப்படி ஒரு மகாத்மான்னா அந்த ராமசுபா சாஸ்திரிகளுடைய பிதாமகர்தா அஸ்வத்த நாராயண சாஸ்திரிகள் ராமாயணம் ஆச்சரியமா சொல்லுவாரா ராமசுபா சாஸ்திரிகளுடைய ஒரு மறுமான உத்தர இந்த ராமூர்த்தி சாஸ்திரிகள் இருந்தார் சின்ன வயசுல அவர்கிட்ட ராமாயணம் நான் கேட்டிருக்கேன் பார்க்கறதுக்கே ஆச்சரியமான ஒரு தேஜஸ்வியா இருப்பார் பரம பக்தர் மகா சிஷ்டாச்சாரம் உடையவர் பரமசாது பிரதி ஸ்லோகம் ராமாயணம் சொல்லுவார் கண்ணீர் விட்டுட்டே சொல்லுவார் மணிக்கணக்கா சொல்லுவார் டைம் வைக்க முடியாது கடியாரம் வைக்க முடியாது அவர்கிட்ட அவர் முடிச்ச பொழுதுதான் ராத்திரி ரெண்டு மணிக்கு முடிப்பார் மூணு மணிக்கு முடிப்பார் கடைசியில ராமாயணம் தான் சொல்லிவாதமாக ராமாயணம் தான் சொல்லிட்டு வேற ஒண்ணும் சொல்ல மாட்டேன்னு இருந்தார் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பாகவத்துக்கு வந்தார் கொஞ்சம் கொஞ்சமா பாகவதத்துக்கு வந்தார் வேபத்துள்ள அக்ஷய் கல்யாண் ராமயர்னு உத்தரந்தார் அவர் வண்டி போட்டு தினம் மூணு மணிக்கு கதை கேட்க இங்க வருவார் அவரோடு தினம் கதைக்கு வருவேனா ராமூர்த்தி கதை சொல்றத கேக்குறதுக்கு அவர் வந்து அடிக்கடி பேசி பழகறதுனாலே பாகவதேன்னு ஆரம்பிச்சார் அப்புறம் பாகவதா சொல்லுவார்னு ஆயிட்டார் அவர் பாகவதில ஏன்னா வேதாந்த ஜானம் நல்ல வேதாந்த ஜானம் உண்டு அவருக்கு அதனாலே பாகவதம் அவருக்கு ரொம்ப பிடிச்சது பாகவத ஒரு தினம் ராத்திரி ரெண்டு மணியாச்சு நாலு பேர் தான் கேக்குறா எல்லாரும் தூங்குறா அதுக்காக அவர் நிறுத்ததா இல்ல அவர் சொல்ல போகும்போது எதுல கை தட்டுவார் இப்ப வந்து ருக்குமணி குட்டிய கஷ்டம் எழுந்திருக்கும் எல்லாரும் சித்த இதோ இதோ முடிச்சிருந்தேன் அப்படியே அப்புறம் முடிக்கிறதுக்கு ரெண்டு மணி நேரம் ஆகும் முடிச்சேன் ஏ அப்படின்னா தன மறந்து உட்காந்து அப்பேற்பட்ட பக்தா எல்லாம் இருந்திருக்காளே அப்படியே தன மறந்து அஸ்வத்த நாராயண சாஸ்திரிகள் சொல்றார் வெங்கட்ராமன் பின்னாடிதானே சத்குரு சுவாமிகள் வெங்கட்ராமன் வந்து உட்கார்ந்து கொண்டு உபாத்தியம் மன்னிக்குற ஒரு பிள்ளையா தானே இந்த அப்படியே கதை கேட்கிறார் அவருக்கு தினசரி ராமாயண பாராயணம் ஸ்ரீராமருடைய பூஜை நாம சங்கீர்த்தனம் இதெல்லாம் அவருடைய பழக்கத்துல இருக்கு ராமாயணம்னா அவருக்கு அப்படி ஒரு ஆகர்ஷனம் ராமகதை கேட்டு கௌசல்யா பிரலாபம் அஸ்வத் நாராயண சாஸ்திரிகள் தன்னமரம் வந்து சொல்லிட்டு இருக்கிறார் அதிருஷ்டுமா சரி நீங்க பரதனுக்கு ராஜ்யம் கொடுங்கோ கைகேக்கு ராஜ்யம் கொடுங்கோ நான் வேண்டாம்னு சொல்லல இந்த குழந்தைய ஊற விட்டு துரத்தமாம் இவன் பதினாலு வருஷம் காட்டுக்கு போறதுக்கு என்ன தப்பு பண்ணினா ஏன் பதினாலு வருஷம் இவனை காட்டுக்கு அனுப்பணும் என்ன பாடுபடுவோம் அரண்மனையில ஆயிரம் பேர் தினசரி சாப்பிடும்போது அந்த ராமனுக்கு இவ்வளவு சாதம் இல்லையா இங்கே இவ்வளவு சாதம் போடுறதுக்கு அதிகப்படியா அப்படிதான் நான் கஷ்டம் குழந்தை எப்படி வளர்த்தேன் முல்லப்பூவை போட்டு ஹம்ச தூளிகா மஞ்சத்திலே தாளாட்டினேனே ராத்திரி பூரா வீணாகானம் பண்ணுவேனே அப்படி தங்க கண்டியில பால் கொடுப்பேனே அப்படி தாளாட்டின குழந்தையாச்சே தர்மாத்மாக செல்லமா வளர்த்த அந்த குழந்தை பரதேசிய போல எந்த மரத்தடியில போய் படுத்துனோ எந்த கொசு கடியில படுத்துட்டு போனோம் இல்ல துரியோதன போல அயோக்கியன்னு அவனுக்கு ஒரு கஷ்டம் வந்ததுன்னா நல்லா போகணும் அப்படின்னு பத்து ஜனங்கள் சொல்லுவா தர்மா ஐயோ அவருக்கா அப்படி நல்லவோ ஜனங்கள் கண்ணீர் விடுவா அப்ப ஏற்பட்ட தர்மாத்மா அதிருஷ்டர் அதிர்ந்து பேச மாட்டார ஒரு நாய கூட சீன்னு சொல்ல மாட்டார் காக்காய கூட சூன்னு சொல்ல மாட்டார் சர்வூத பிரியம் வதகாய சக்கரவர்த்தி திருமகன் அப்படின்னு சொல்லவோ அவர் எல்லாரும் சொல்லுவா உலகத்திறந்தவன் இல்லையோ அப்படியாவது ஒரு சக்கரவர்த்திக்கு ஒரு தாசி அவளுக்கு குழந்த பிறந்தானா பட்டராணியான எனக்கு பிறந்தவன் கதம் உஞ்சேன வர்த்தே தீ உஞ்சவருத்தி நாம் பிள்ளகத்தேன் அப்படின்னாளா நான் உஞ்சவருத்தி எடுக்கவா பிள்ளவத்தேன் அவள் கௌசல்ய கதறினாங்கும் பொழுது வெங்கடராமனுடைய கேட்டிருக்கிறாரா அவர் காதலு விழுந்ததும் உடனே தன்னை மறந்த நிலையில எழுந்து கொண்டால் அம்மா கௌசல்யே அழாதே நான் உஞ்சவருத்தி எடுத்து ராமனுக்கு ஆராதனம் பண்ணுவேன் நான் உஞ்சவருத்தி எடுத்து ராமனுக்கு ஆராதனம் பண்ணுவேன் என்று பிரதிஜ பண்ணினார் அப்புறம் தான் அவருக்கு தன்னிலை வந்தது இந்த பிரதிஜ பண்ணினேன் வந்தது அன்று முதற் கொண்டு எடுக்க ஆரம்பிச்சார் சத்குரு சுவாமிகளுடைய ரூபம் அது பிறகு சிலோஞ்சவருத்தியா பரிதுஷ்டித்தர்மம் மகாந்தம் வீரம் துஷானுடைய மகம் மகாபாரதத்துல உஞ்சவர்த்தியினுடைய மகிமை பக்த சரித்திரங்கள்ல பாகவத்துல கண்ணபிரான் சொல்றான் இது மகா தர்மங்க சன்னியாசம்னு தனியா வாங்கிக்கணுங்கிற அவசியம் இல்ல சன்னியாசி எடுத்தா பிட்சாச்சரியம் சரந்தி பாகவதால் எடுத்தா உஞ்சவருத்தி யோக்கியத ரெண்டும் ஒண்ணும் ஏனால் அவளுக்கு வைராக்கியம் இருக்கு இவாளுக்கும் வைராக்கியம் இருக்கு அவளுக்கு ஞானம் இருக்கு இவாளுக்கும் ஞானம் இருக்கு ஞானம் இல்லாத வைராக்கியம் வந்துடாது ஆகினாலே எவன் பிறருக்கு அடிமை ஆயிட்டோமானா நாம் தர்மங்களை நாம் செய்ய முடியாது பொறுக்கி உஞ்சவருத்தி எடுத்துண்டாவது நாம் நம் தர்மங்களை செய்யறதுக்கு சுதந்திரம் போனோம் அப்படிங்கறதுக்காக வேண்டி அவள் பௌரோகித்திய விற்த்தி உபாத்யாய விறத்தியை கூட வேண்டாம்னு சொல்லிவிட்டு உஞ்சவருத்தி எடுத்திருந்தாவது சுதந்திரமாக நம் தர்மத்தை அனுஷ்டிக்கணும்னு ஆசைப்படுவாள் அப்படி என்ன சொல்றது அத்தகைய உயர்ந்த தர்மமாம் மகாபாரதத்துல ஒரு கதை துரோண பர்வாவில பத்மநாபன் ஒரு பிராமணன் அவன் உயர்ந்த தர்ம சூக்ஷமம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சென்று ஆசைப்பட்டு ரிஷிகள் இடத்துல தர்ம சூக்ஷமங்களை தெரிஞ்சுக்கணும்னு கேட்கிறான் மகாபாரதத்துல உள்ள கதை அப்ப சொல்றா ரிஷிகள்லான்னு சொல்றா எங்களுக்கு தெரிஞ்ச தர்மங்களை சொல்லி விட்டோம்ப்பா பிரவிற்த்தி தர்மம்னு அலாதி நிவர்த்தி தர்மம்னு அலாதி நிவர்த்தி தர்மத்துல இருக்கிறவன் ஓட்சத்தை அடைவான் பிரவருத்தி தர்மத்துல இருக்கிறவன் ஸ்வர்கந்தம் போவான் புண்ணியத்தை அனுபவிப்பான் மறுபடியும் திரும்பி இருந்து கொண்டே நிவர்த்தி மார்க்கறதுக்கு வழி இல்லையா போல இருக்க அதனால ரெண்டு பாதை இது பிரவிரி இது நிவர்த்தி அப்படின்னு சொல்லியா சீனியா அதுல போன தான் வாங்கிட்டு ஞான மார்க்குல போனா மோட்சம் யஜ்யாதிகளை பண்ணியான சொர்க்கம் அப்படின்னு தானே இருக்குன்னு சொல் எங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லிவிட்டோம் தர்ம சூட்சமத்தே தட்சகன் இருக்கிற தட்சகிறது தட்சகன் முதலிய நவநாகர்கள் போய் கேளு அப்படிங்கிறார் தட்சகன் இருக்கிற காட்டுக்கு தேடி கொண்டு வராருங்க தேவாலா இருக்கிறனாலே அவன் மனுஷ ரூபத்தில தேவரூபத்திலும் இருப்பாளா மனுஷ ரூபத்திலும் இருப்பாளா நாகரூபத்திலேயே இருப்பாளா வந்து விசாரித்து கொண்டு தட்சகனுடைய மனைவி தேவிதா இருக்கார் நாக கண்ணிகே அவருக்கு சூரிய ரதத்திலே அவளுக்கு கைங்கரியம் இருக்கு சூரியமயா என்று வேதன் சொல்றாரு நமோ அஸ்தோ சர்ப்பே பியோயே கேஜ பிருவீ மனு ஆகாசத்துல சர்ப்பம் இருக்கு பிருவியில சர்ப்பம் இருக்கு இவா யா துதானா நாம் ராட்சசர்களுடைய கையில நாகபாசமாக இந்திரஜித்து போட்டு போயிட்டா ராமாயணத்துல இருக்கு ராட்சசால் கையில சர்ப்பம் இருக்கு சூரிய ரஷ்மியாக சர்ப்பமே இருக்கு சூரிய ரதத்துல ரஷ்மியாக சர்ப்பம் இருக்கு இது சூரிய ரஷ்மிக்கு சூரிய ரதத்துக்கு நான்கு ஆக பேர் அவருக்கு பீரியடு ஒரு மாசம் வரும் அடுத்த பீரியடு வேற ஒரு இவர் வருவார் ஒரு மாசம் அவளுக்கு சாப்பிடுங்க அதிதிகிழ பூஜா இருக்கான்னு நீங்க சாப்பிடுங்க அதிதியை காக்க வைக்க கூடாது நான் வந்த காரியமாகாம சாப்பிட மாட்டேன் நான் அவருக்கு ஒரு தர்ம சூட்சம் கேட்க வந்திருக்கிறேன் அது தெரிஞ்ச நபருக்குதான் நான் சாப்பிடுவேன் என்று போய் அந்த நபரையும் உட்கார்ந்துட்டேன் உட்காந்து அன்னகாரம் இல்லாம அப்படியே நிஷ்டையில் இருக்கார் நிஷ்டையில் இருக்கார் நிஷ்டையில் இருக்கிறார் பொதுவாவே பாம்புகள் சர்ப்பங்களுக்கு எல்லாம் குரோதவசர்கள் பெயர் குரோதம் பொதுவாவே வரும் ஒரு மாசமா சூரிய ரஷ்மியில போய் அவர் வேலை செஞ்சு விட்டு அங்கே இருந்து வரும்பொழுது தட்சகன் மகா கோபத்தோட வரா சட்சகனுடைய பத்தினி அவருக்கு பிராமணனுக்கு அனுகு தோணி போயிடுத்து அவளுக்கு காரணம் ஒரு மாசம் ஆகாரம் இல்லாம தபசு பண்ணிட்டு இருக்கிறாரு இவரை சாந்தப்படுத்துறார் குளிர்ச்சியான தீர்த்தங்கள் கொடுத்து உபச்சாரம் பண்ணி சா சாப்பிட உட்கோரும் போது சொல்றாரு அவருடைய பத்தினி ஒரு அதித்தி வந்திருக்கும் பொழுது அவளுக்கு சாதம் போடாம நீங்க சாப்பிடக்கூடாதே தர்மத்தை நினைவு ஊற்றார் யார் வந்திருக்கு அப்படிங்கிறார் அப்போ உங்க கோபத்தோட அவர் தங்களிடத்துல ஒரு காரியமா ஏன் இவ்வளவு நேர சாதம் போடல அவர் சாப்பிட மாட்டேன்னு விட்டார் உங்களிடத்துல ஏதோ தர்ம சூக்ஷம தெரிஞ்சுக்கணுமாம் அதுக்காக ஒரு மாசமா தபசு பண்றார் நீங்கள் அவருக்கு ஒரு பதில் சொல்லிவிட்டு அவருக்கு ஆதித்யம் பண்ணி விட்டு சாப்பிடறதுதான் உச்சித்தம்னு நினைக்கிறேன் எங்கிட்டத தர்மம் கேட்கறதுக்கு அவனுக்கு என்ன யோகியத நான் போய் அவனை கேள்வி கேட்பேன் அதுக்கு அவர் பதில் சொல்லலையானா அவனை பஸ்வம் ஆகி விடுவேன் அப்படி செய்யக்கூடாது அவருடைய சத்தைய பார்த்தா ஒரு மாசமா உங்களை கேட்கத்தானே அவர் வந்திருக்கிறார் அவரை போய் நீர் பரீட்சிக்க கூடாது அதனாலே அவரத்துல அவருடைய வினயத்தை பார்த்து தத்வித்தி பிரணிபாதேனே பரிப்பிரா அந்த வினயத்தை பார்த்து அவருக்கு கேட்கிற தர்ம சூக்மத்தை சொல்லணும் அப்படின்னு சாந்தப்படுத்திய அனுப்புறாளா தட்சகன் அங்கேன்னு வந்தார் பிரத்யட்சமாயிட்டார் நாகராஜன் பத்மநாபன் தபசிலிருந்து எழுந்து கொண்டார் உமக்கு என்ன வேணும்னார் நீர் அதித்தி நாம் பூஜிக்க வேண்டியது கடமை அதனால உன் வந்திருக்கிறேன் உனக்கு என்ன வேணும் பத்மநாப சர்மாங்கிற இவரு உடனே சொல்றார் ஒரு மாசமா சூரிய ரஷ்மியாக நான் இருக்கிற வழக்கம் அதுக்காக போயிருந்தேன் ரஷ்மின்னா கிரணம்னு அர்த்தம் உண்டு கடிவாளம்னு அர்த்தம் உண்டு அதுக்காக போயிருந்தேன் அங்க சூரிய ரதத்துல என்னென்ன ஆச்சரியம் அதை முதல்ல சொல்லுங்க அங்க என்ன ஆச்சரியம் இருக்கும் சூரிய ரதத்துல போய் நீங்கள் கடிவாளமாக இருந்தேளா வேற யாரு எனக்கு சொல்ல போறா அங்க போறவா தானே சொல்ல முடியும் அந்த ஆச்சரியத்தை சொல்லுங்கிறார் அவருடைய கால் சக்கரங்கள் எப்படி சப்த அஸ்வங்கள்னா என்ன எல்லாத்தையும் தத்வார்த்தமாவும் சொல்றார் வர்ணனையாவும் சொல்றார் இதெல்லாம் கேட்டார் அதற்கு மேல அவர் ஒரு விஷயம் சொன்னார் சூரிய மண்டலத்தை பேதிச்சுன்னு போற ஆள் ஒத்துரும் கிடையாது சூரியனை காட்டிலும் பெரிய தேவத்தை கிடையாது சூரிய ஆத்மா ஜெகதஸ்து என்று தாவர ஜங்கவங்களுக்கு அவர்தான ஆத்மா லோகத்துக்கே அவர் ஒரே கண்ணு தேவலோகம் சர்வலோகமா அவருக்கு கீழேதான் இருக்கு அவரை தாண்டி வேற ஒரு லோகமில்லே போக முடியாது அப்பேற்பட்டு மார்த்தாண்டன் என்று சொல்ல முடியானே அண்டமத்தியகதனாக கூடிய அந்த சூரியன் ரதத்துல உட்காந்துக்கிறார் பூலோகத்திலேருந்து ஒரு பெரிய ஜோதி வருது சூரியன ஜோதி எதுவுமே கிடையாது அந்த ஜோதி சூரிய ஜோதிய மங்க அடித்து கொண்டு ஒரு பெரிய ஜோதி வரத பார்த்ததும் என்னன்னு நாங்கள் எல்லாரும் பார்க்கிறோம் அதை கிளம்பி சூரிய மண்டலத்துக்கு வந்தது உடனே சூரிய பகவான் எழுந்திருந்தே கைகுவித்தார் தலைமையில அந்த சூரிய ரசத்தை தாண்டி ஆகாசத்துல போயிடுது உடனே நாங்க கேட்டோம் சூரிய நாராயணனே இது யாரு என்ன இது ஆச்சரியமா இருக்கே சூரியநாராயணர் சொன்னார் பூலோகத்திலே ஹரிநாம கீர்த்தனம் என்று உஞ்சவருத்தி பிராமணனாக உத்தர இருந்தார் அவர் காலகதி அடைஞ்சு அவர் வைகுண்டம் போறார் அவருக்கு நாங்கள் அஞ்சலி பண்றோம் அப்படின்னு சொல்றார் பத்மநாபன் எழுந்துட்டார் நான் போயிட்டு வரேன் தட்சகன் ஏ யா உனக்கு என்ன தர்ம சூட்சமம் கேட்கணும் நான் இதைத்தான் கேட்க வந்தேன் தெரிஞ்ச நுட்டே இருந்தாலும் நீ ஆதித்யம் பண்ணிட்டு போகும் என்று சொல்லே உடனே சாப்பிட காரணம் தட்சகன் ஏன்ன தர்ம சூட்சம் கேட்கணும் நான் இதத்தான் கேட்க வந்தே தெரிஞ்ச நிட்ட இருந்தாலும் நீ பண்ணிட்டு போம் என்று சொல்ல உடனே சாப்பிட உட்காரணும் கேட்ட தர்மத்தை செய்யலேன்னு அர்த்தம் தட்சகன் பரீட்சா பண்றான் நீ சாப்பிடு அப்படிங்களாம் சாப்பிட போட்டு அவன் தீண்டி உடனே தீண்டி கேட்ட தர்மத்தை செய்யல செய்ய போறேன்னு எண்ணுட்டான் இல்லையா நான் இனிமே பராணத்தை விட்டுட்டேன் இனிமே நான் பராணத்தை விட்டுட்டேன் உஞ்சவருத்தி எடுத்துதான் சாப்பிடுவேன் சந்தோஷப்பட்டார் தட்சகன் அந்த பத்மநாபன ஆலிங்கனம் பண்ணிக்கொண்டு உன்னுடைய தர்மம் நிர்விக்னமாக நடக்க பகவான் உனக்கு பிரத்யட்சம் என்று தட்சகன் அனுகிரகம் பண்ண புறப்பட்டான்னு மகாபாரதத்திலே ஆச்சரியமான ஒரு கதை இது எடுக்கிறவாள் உஞ்சவருத்தி எடுக்கிறவாளுடைய ஒரு பிரபாவத்தை தானே இது சொல்றது போடுறவாள் பிரபாவன் சொல்றேன் அது நம்மளுக்கு முக்கியமாச்சேன் வாழ் பிரபாவத்தை இது சொல்ற போடைய சரித்திரம் சொல்ற புரந்தாசருடைய சிஷ்யர் விஜயதாசர்னு ஒரு மகான் இருந்தார் இந்த விஜயதாசர் உஞ்சவருத்தி தர்மத்திலேயேதான் புருந்தரதாசர் பத்ராசிரி ராமதாசர் எல்லாருமே உஞ்சவர்த்தி தர்மம் தானே உஞ்சவர்த்தி தர்மமே செய்து கொண்டு பகவத ஆராதனம் பண்றார் சுங்கபத்ரா நதி தீரத்திலே வேணு சோமபுரம்னு ஒரு கிராமல அங்கே ஒரு வேணுகோபாலனை பிரதிஷ்ட பண்ணி கிரகஸ்தராக்க கூடிய விஜயதாசன் நிறைய பாடியிருக்கார கன்னடத்துல நிறைய தீர்த்தனம் பாடியிருக்கார் தாசவருத்திலேயே இருப்பார் உஞ்ச விரத்தியில் இருப்பார் பகவத் ஆராதனம் பாகவத கைங்கரியம் பண்ணி கொண்டு ஒரு நின்று ஒரு பிராமணனுக்கு இதோ வயிற்று வலி தாழ ஒரு வயிற்று வலி பலவிதமான மருந்துகள் சாப்பிட்டு அதுல விமோசனம் ஆகாதபடி திருப்பதியில போய் பகவான் சீனிவாசனே கோவிந்தனே சரணவடைஞ்சார் தீராது வினைகளையும் தீர்த்து வைக்கக்கூடிய பகவான் நாற்பத்தஞ்சு நாள் இவர் செய்த ஒரு உபாசனையாலே சந்தோஷப்பட்டு அவருக்கு சொப்பனத்துல தரிசனம் கொடுத்து பூர்வ ஜன்மத்திலே உன் தாயாருக்கு நீ சாதம் போடல அந்த பலன் அந்த பாபத்தினாலே இன்னைக்கு உனக்கு ஒரு பிடி சாதம் சாப்பிட முடியாத நிலை பாபம் வந்திருக்கு இதுக்கு என்ன பிரார்த்தனை பண்ணிண்டானா அந்த பிராமணன் லட்சம் பிராமணு நான் போஜனம் பண்ணி வைக்கிறேன் எனக்கு இவ்வளவு சோர் துங்கரா அனுகிரகம் பண்ணு அப்படி ஒரு பருக்கு சாப்பிட முடியாது உனக்கு அது நிவர்த்தி ஆகிடும் ஆனா லட்ச பிராமண போஜனை எப்படி பண்ணி வைக்க முடியும் ஒரு ஏழை அதுக்கு ஒரு உபாயம் உனக்கு சொல்றேன் விஜயதாசர் அப்படிங்கிற மகான் உஞ்சவிருத்தி எடுத்துட்டு வருவார் அவருடைய அக்ஷய பாத்திரத்திலே ஒரு பிடி அக்ஷத நீ போட்டையான லட்சபிராமண பண்ணி வச்ச பலனும் உனக்கு உண்டு என்று பகவான் கோவிந்தன் சொல்ல உஞ்சவர்த்தி பாகவத விஜயதாசருடைய அக்ஷயத்திலே ஒரு பிடி அக்ஷத போட்டா இதே அக்ஷய பாத்திரம் பேர் வந்தது நான் கட்டம் கொடுத்தது ஆனையத்வா மமஸ்தாலி பிரதர் செய்யன்றான் திரௌபதி கிட்ட கி பஞ்சபாண்டவான் நில்கதியா களம்பும் பொழுது அப்பொழுது பகவான் தான் அக்ஷய பாத்திரத்தை கொடுத்தா நாம் தர்மபுத்திர கேட்டாங்க ஏன்னா எத்தனை பேர் வந்தாலும் சாதம் போடுவேன் திருவிசல் ஒரு சாட்சி கோவிந்தபுரம் சாட்சி திருவிசல் ஒரு சாட்சி கோவிந்தபுரம் சாட்சி எத்தனை பேர் வந்தாலும் பத்தாயிரம் கூட துர்வாசர் வந்தாரு சாப்பிட்றதுக்கு தோத்து போனார் திரௌபதி தான் ஜெயிச்சா காட்டுல தனி காட்டுல காரணம் என்ன பாகவதாவுடைய அக்ய பாத்திரத்துக்கு அவ்வளவு கௌரவம் உண்டு ஒரு சின்ன சம்பவம் வச்சு அஷ்டபதி பாடின்றி நாராயண தீர்த்த தரங்கம் பாடிண்டே இவள் எப்பேற்பட்ட காரியங்களை செய்கிறாளோ அப்பேற்பட்ட காரியத்தை ஒரு கோடீஸ்வரம் பண்ண முடியாதே அப்பேற்பட்ட காரியங்கள் தான் பாகவதா செய்கிறா பாகவதாவுடைய விற்பிக்கு சத்வருத்தின்னு பெயர் இத்தகைய சத்வருத்தியை தான் சத்குரு சுவாமிகள் ஏற்றுண்டார் சத்குரு சத்குரு சுவாமிகள் ஏத்துண்டு இந்த சத்வருத்தி உண்டே இது சத்குரு சுவாமிகள் ஆரம்பிச்சது இல்லைங்கிறதுக்காக இவ்வளவு சொன்னேன் மகாபாரதத்துல இருக்கு பாகவதில இருக்கு பாகவதத்துல இருக்கு சத்குருசுவாமிகளுக்கு முன்னாடி இருந்த பத்ராசல ராமதாசர் புரந்திரதாசர் விஜயதாசர் எல்லா தாசர்களும் இத அனுஷ்டிச்சத சத்குரு சுவாமி சத்குரு சுவாமிகளுக்கு பிறகு பாகவதா தியாகராஜ சுவாமிகள் நேற்று இருந்த கோபாலகிருஷ்ண பாகவதர் எல்லாரும் அனுஷ்டிச்சாள் அப்படின்னாலா அவ்வளவு மகான்கள் அனுஷ்டிச்சே ஒரு விற்பி பாகவத ஒரு விற்த்தி நிச்சயம் இருக்கு இந்த விற்பிக்கு குறை சகுரு சுவாமிகள் அந்த விற்த்திய மேற்கொண்டார் அவருக்கு பகவத் பாகவத கைங்கிறத்துக்கு போதுமானதை மட்டும் என்றால் அவர் உஞ்சி வித்தியில எடுத்துன்னு வருவார் சாதம் போடுவார் நாமசகேத்திரம் என்னவார் தாயா காலம் ஆயிட்டால் இப்போ வெங்கட்ராம சுவாமிக்கு ஹிமாச்சலம் யாத்திரை போகலாம் அப்படின்னு மனசுல தோணித் யாத்திரை யாத்திரை போக தொடங்குறார் இப்படி யாத்திரை பலவேறு கிராமங்களாக செடி சக்குரு சுவாமிகள் புறப்பட்டானதும் அவர் எடுக்கிற அபிமானோட எல்லாரும் கண்ணீர் விட்டு அழறாரு சாட்சாத் சீத்தையும் ராமனும் வனவாசத்துக்காக புறப்பட்ட போது எப்படி அழுதாளோ அதுபோல எல்லாருக்கும் சமாதானம் பண்ணிவிட்டு அவருடைய குலதெய்வமான ராமனையும் கையில எழுந்துள்ள பண்ணி கொண்டும் ஆரோ பத்து பாகவதால் கூட வந்தா அவளையும் பஜனைக்கு அழைத்து கொண்டும் கிராமம் கிராமமாக நாம சங்கீர்த்தனம் உஞ்சவிருத்தி பண்ணி கொண்டு ஆங்காங்கு ஜனங்களுக்கு பாகவதத்துல பரம பிரீதி சத்குரு அதனால பாகவத ராமாயணாதி பிரவச்சனம் பண்ணி கொண்டு ஆசையுக்கு ஹிமாச்சலம் யாத்திரை பண்ணிட்டு வரா இப்படி பாத்திரம் பண்ணி வரும்போது திருப்பதியில வெங்கடேஸ்வரனை தரிசனம் பண்ணினார் அப்புறம் தாளப்பாக்கம்ங்கிற கிராமத்துக்கு போனார் அண்ணமாச்சாரியர் அவருடைய பேரனான சின்னையா சுவாமிகள் இவர்கள் பாடின கீர்த்தனங்கள் அங்க சேகரித்து கொண்டார் அங்கிருந்து புறப்பட்டு பண்டரிபுரம் வந்தார் பண்டரிபுரத்துல எப்படி பஜனை பண்றான்னு பார்த்து அந்த அபங்கங்கள் நாம தேவ் துகாராம் பஜனை எல்லாம் சேகரித்து கொண்டார் எல்லா பாஷையும் தெரியும் சத்குரு சுவாமிகளுக்கு அங்கிருந்து புறப்பட்டு அப்புறம் பிருந்தாவனம் அயோத்தியெல்லாம் தரிசனம் பண்ணி கொண்டு பூரி ஜெகநாதம் வந்தார் அங்கிருக்கக்கூடிய அஷ்டபதியை பூரா கிரகி சென்றார் அவர் கொண்டு வரலன்னா இங்க அஷ்டபதியே நமக்கு தெரியாது ஜெகதேவருடைய அஷ்டபதியை கிரகிச்சென்றார் அது மட்டும் இல்லை ராக அமைச்சதே சத்குரு சுவாமி தான் இந்த அஷ்டபதி ஜாகராஜ கீர்த்தனம் மட்டும் வேற எந்த ராகத்துல பாடினாலும் நல்லா அது மாதிரி அஷ்டபதி மட்டும் நீங்க என்ன ராகத்துல எப்பேற்பட்ட வித்வான் எந்த கச்சேரி மேட்ல பாடுங்கோ இல்லது கேசட்ல கொடுங்க இருக்காது ஏன்னு நல்லா இருக்கா ராகம் அவருக்கு சித்தப்படுத்திருக்கு இன்னதுதான் ராகம்னு ஸ்வர சாகித்யத்தால சித்தப்படுத்தியிருக்கு அவர் சித்தப்படுத்தினதுனால்தானே சம்பிரதாயமா பாடி சம்பிரதாயமா பாடும்பொழுது என்ன ஒரு ரீங்காரம் உண்டோ என்ன அமைதி உண்டோ அதை கழ்கிறதுல ஒரு ஆனந்தம் உண்டோ நாமாவளி மாதிரி பாடினா அப்படி இருக்காது அஷ்டபதி மட்டும் பெரிய மகான் போட்டிருக்கார் ராகத் அப்படி ராகத்தால நிர்ணயம் பண்ணி வீர கோவிந்தத்தை கொண்டு வரார் வந்தார் பத்ராச்சலத்துல எப்படி திவ்யாம சங்கீர்த்தனம் பண்றா எப்படி சீதா கல்யாணம் முதலீவெல்லாம் பண்றா எல்லாத்தையும் நேரம் இருந்து பார்த்து அதெல்லாம் கிரகி சென்றார் இப்படி வரும்போதே அவருக்கு ஒரு திவ்ய சொப்பனமாச்சு ஏனால் ஒரு நாள் இப்படி விசிராந்தி எடுத்துருக்கிறார் அப்போ காஷாய தண்டத்தோட ஒரு நாள் அவருக்கு காட்சி கொடுக்கிறார் உம்மான ஒரு காரியம் ஆகவேண்டுக்கு திரும்பி தட்சிண தேசத்துக்கே வந்துடும்ன்னு யாத்திரையை நிறுத்தி விட்டார் தட்சிண தேசத்துக்கே திரும்பி வரார் அந்த மகான் போதேந்திர சுவாமிகள் அப்படின்னு சத்குரு சுவாமிகள் தெரிஞ்சு நுட்டார் ஆக வேண்டிய காரியம் என்ன அப்படின்னு கேட்டால் போதேந்திராளுடைய அதிஷ்டானம் இல்லை எங்க போதேந்திரால் மறைஞ்சால்னு யாருக்கும் தெரியாது ஜீவசமாதிலவோ போதேந்திரால் உட்காந்து விட்டார் ராகவேந்திர சுவாமிகளை போல ராகவேந்திர சுவாமி எல்லாருக்கும் விஷயத்தை சொல்லி நான் உட்கார போறேன் சொல்லி எல்லா பக்தாலையும் கூட்டி பின்னமான சால கூட கூட கொண்டு வர சொல்லி பிருந்தாவனமும் கட்ட சொல்லி அவளு பண்ணி அவளு படுத்திருக்கார் ராகவேந்திர படாத பாடு படுத்திருக்கார் ராகவேந்திர எல்லாரும் எதிரில வீணைய கொண்டு வர அவர் பாடின ஒரே கீர்த்தனம் ஒரே கீர்த்தனம் பாடினார் உன் திருவடியா அடையிறதுக்கு எனக்கு பாதை தெரியலையே கோபாலா உன்னை எப்படி நான் அடைவேன் நான் உலகத்துல அலைஞ்சு அலைஞ்சு களைச்சு போயிட்டேன் என்ன உன் திருவிடிக்கு அழைச்ச நடுவாடுற இப்படி பாடி விட்டு உடனே அந்த பிருந்தாவனத்துல தானே உட்கார்ந்து கொண்டு பின்னமான சால கிராமத்தெல்லாம் என் மேல செவ்வறு வச்சு மூடி செவ் வச்சு விடுறான்னு என்ன செய்வான் துஷ்கர கோன்னு சாதுனா அதுபோல போதேந்திர சுவாமிகள் இங்க ஜீவ சமாதி இருக்கிறார் எங்க உட்கார்ந்துடா எங்க தியானம் பண்ணினான்னு தெரியல அந்த இடத்தை கண்டுபிடிக்கணும் அதுதான் பெரிய காரியம் அப்படின்னு தெரியறது காவிரி மத்தியில்தான் உட்கார்ந்து அப்படின்னு மட்டும் தெரியாது காவிரி வீரசோழபுரம் வீரசா அந்த வீரசோழனும் காவிரியும் ஒன்னா இருந்திருக்க அந்த காலத்துல அங்குதான் உட்காண்டான்னு தெரிகிறது எந்த இடத்துல உட்காந்துருப்பான்னு தெரியல நேர கோவிந்தபுரம் வந்து சேர்ந்தார் தியானத்துல உக்காந்துருக்கிறார் உட்காந்துருக்காரு உட்காந்துக்கிறார் அண்ணாஹாரம் கிடையாது அப்படியே தியானத்துல உட்காந்துருக்கிறாள் சிஷியால் கண்ணீர் விடுறா மகா தேஜஸ்வி கண்களை ஓடிண்ட பெயர்பட்ட ஒரு திருமேனினா சித்திரம் எழுதி பார்க்கணும்னு நினைச்சா நான் தஞ்சாவூர் ராஜா எழுதி வச்சா அதனால அந்த ரூபம் நமக்கு தெரிகிறது அப்பேற்பட்ட ஒரு அழகான ரூபம்னா சற்க்குருசாமியுடைய ரூபம் சித்திரத்தில் பார்க்கும் பொழுதே அப்பேர்ப்பட்ட தியானத்தில் உட்கார்ந்துக்கிற ஒரு நாளாச்சு ரெண்டு நாள் ஆச்சு ஒரு நவாகம் ஆகாரமே இல்லை உடனே எழுந்து கொண்டா இன்றைக்கு எப்படியாவது குருநாதரை கண்டுபிடிச்ச விடணும் இல்லாத போனா இன்னைக்கு குருநாதரை எப்படியாவது கண்டுபிடிச்ச போறேன் அப்படின்னு எழுந்துடா கால் வச்சுன்னு மனசு கூசறது எங்க குருநாதரை உட்கார்ந்துக்கிறாரோன்னு காலை கட்டி கொண்டு முழுங்காலேயே தவழ்ந்து இப்படி போகும்போது ஒரு இடம் வந்ததும் அந்த மண்ணுக்குள்ளேந்து ராம ராம ராம ராம ராம ராம் அப்படிங்கிற தாரக மந்திர நாதம் கேட்க ஒரே இந்த இடம் தான் குருநாதர் இருக்கிறார் என்று கர்ஜனம் பண்ணி கொண்டு எழுந்து கொண்டார் எல்லாரையும் கூட்டார் பாகவதெல்லாம் ஓடி வந்து ஆச்சரியப்பட்டார் அந்த இடத்தை இப்போ இனிமே காப்பாத்தணும் எப்படி காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னால் மறுபடியும் அங்க பிருந்தாவனம் கட்டினா பிரவாகம் வரும்போது அடிச்செண்டு போயிடும் இப்போ அந்த ஆறையே திருப்பணம் காவேரியையே மேடுபடுத்தி ஒரு பெரிய தடலகம் ஆக்கி திருப்பணம் திருப்பி திருப்பி விடணுங்கிறதுனா ஒரு ஆள் சாமானிய மனுஷன் செய்யக்கூடிய காரியம் இல்ல வசதியுடைய பெரிய மனுஷனும் செய்யக்கூடிய காரியம் இல்ல ஏன்னா ராஜாவினுடைய அனுமதி வேஜாவினுடைய அனுமதி இல்லாம அதை செய்ய முடியாது இத திருப்புறது பெரிய காரியம் ஆனால் நித்தியபடி உஞ்சவருத்தி எடுத்து பாகவத ஆராதனைக்கூடிய சத்குரு சுவாமிகள் இதை செய்யணும்னு நினைச்சாரு எந்த சக்தியால ராஜதர்சனமே தேவையில்லை கூட்டா கூட இவா போக மாட்டா நிதி சுகமா ராம சந்நிதி சேவை சுகமான குருநாதர் கைங்கிரியும் அவரே ராஜ தரிசனத்துக்கு அனுப்புறது பத்து பாகவதீர்த்தனம் பண்ணிக்கொண்டு நேர தஞ்சாவூர் ராஜாவை பாக்குறதுக்காக போறார் தஞ்சாவூர் மகாராஜா சிவாஜி பரம்பரையில வந்தவன் சமர்த்த ராமதாசருடைய சிஷ்ய பரம்பரையில மூணு மட்டங்கள் உண்டு அங்க அதுல பாபா மடம்னு ஒரு மட்டம் அந்த மடத்துல வந்து தங்கினார் அந்த மடத்து சுவாமிகள் குரு சுவாமிகளை அழைச்சு பூஜை பண்ணினார் ராமனுடைய நித்திய சேவை அவருடைய அலாதி ஏனால் பாகவத தர்மத்தை அனுஷ்டானத்துல காட்டுறது சத்குரு சுவாமிகள் இடத்துல காலமே சுப்பிரபாதம் சுப்பிரபாதம் ஆயிடுத்து இல்லையோ உடனே நாமஸ்மரணம் உடனே உஞ்சவி பகவானுக்கு வைஸ்வதேவ அவுபாசனம் பூஜை பூஜா ஆன பிறகு அபராண்ட காலத்திலே பிரவச்சனம் சாயங்காலம் அனுஷ்டான ஆனதும் பகவானுக்கு சந்தியா ஆரதி பாகதாவி சாப்பாடு ஆன பிறகு சங்கீர்த்தனம் பஜனை ராத்திரி தோலோத்சவம் இது தவறாமதான் ஒவ்வொரு நாளும் இருப்பரா மிச்சப்படி இது தவறாம ஒவ்வொரு நாளும் இருப்பார் அப்படி ஒரு அனுஷ்டானபரர் அத்தகைய மகான் நேரம் அங்கு தங்கியிருக்கிறார் பாபா மடத்து சுவாமி ராஜாவினுடைய குரு இந்த காரணத்துக்கு நான் வந்திருக்கிறேன் அப்படின்னதும் அந்த ராஜாவுக்கே ஒரு சொப்பனம் அவன் ஹனுமதி உபாசகன் ஹனுமான் உபாசகன் ஹனுமான் வந்து ராத்திரி சொப்பனத்துல சொல்லிவிட்டா சத்குரு சுவாமிகள் வந்திருக்கிறத காலமே பாபா சுவாமிகள் மடத்துக்கு ஒரு ஆள் விட்டா நம்ம மடத்துல யாராவது வந்திருக்கிறாளா ஏதாவது அதிசயம் உண்டா அப்படின்னு கேட்டான் ஆச்சரியார் இப்படி ராஜா கை காணம் என்ன அப்படின்னு விட்டு உடனே தெரிவிச்சார் இங்க ஒரு மகான் வந்திருக்கிறார் என்னது என்னடா ஒரு சொப்பனம் கண்டோ இங்க ஒரு மகான் வந்திருக்கிறார்னு சொல்றாளே நினைச்சு சில உபகாரங்களை எடுத்துக்கொண்டு ராஜா நேர பார்க்க வந்தா எப்படி இருப்பார் எஸ்யாங்கம் கனகாபகாம சதம் பாலம் திரிபுன்றாங்கீதம் नाम चेतस्यं ீரமூரா அசாரம் புஜலோஜனோபதி கேலத்தியலையம் வை வேங்கடராமேசி யவனே சுவர்ணகாந்திகரூபம் கம்பீரமான நெற்றி பிரசன்னமான முகம் நெத்தில திரிபு ராங்கிதம் விபூதி அனவரதும் ராம ராம ராமன் கையில ஒரு கையில சூத்திரத்தை வச்சேன் தாரக மந்திர ஜபமே பண்ணின்ற ஹிரதயத்துல என்ன அப்படின்னா சேதூஜோ ராமபக்தி சிவபக்திங்கிற திரைய போட்டு விட்டு நிகுஞ்சத்திலே ராதாகிருஷ்ணனை விளையாட விட்டு உள்ளே ராதாகிருஷ்ணன் ஏன்னா பிரச்சாரம் விஷயம் இல்லையா ஹிருதயத்துல வச்சிருக்கிற விஷயம் ராதாகிருஷ்ணன் ராதா கல்யாணம்ங்கிறதே அவர் ஆரம்பிச்சது தானே கீத கோவிந்தங்கிறதே அவர் கொண்டு வந்தது தானே ஆனா தப்பித்தவரி ராதேன்னு சொல்ல மாட்டாரா ராதே கிருஷ்ணான்னு சொல்ல மாட்டாரான் அந்தபடி தவறி இப்ப மலிஞ்சு வேடுத்து இல்லையா ராதாபி சாதாரணார் ராதா சுதாநிதி இல்ல ஐயோ அந்த ராதை சாதாரணமாயிட்டாளே அப்படின்னு அஜரா ஒரு பக்தர் ஏன்னா அவ்வளவு மலிஞ்சு வேடுத்தா யாரும் ஒத்தரகுத்தர் ராதே கிருஷ்ணான்னு பிறகு என்னன்னா இந்தாத்து குழந்தையாட்டம் ராம் ராம் ஒத்தரகுத்தர் பார்த்தா ராம் ராம் ராம் ராம் ராதாகிருஷ்ணன் எங்க இருக்காருனா சொன்னா ராதேன்னு அர்த்தம் சொன்னா மாதவன் அர்த்தம் அப்படின்னு உள்ள வச்சு வெளியில ராமா ராமா ராமா ராமானும் ஒரு திருட்டு தினம்மா கிருஷ்ணன் திருடான் இல்லையா கிருஷ்ண பக்தியிலையும் திருட்டு தினம் பண்ணணும் வெளியில பார்த்தா ஞான வீராக்கியம் முக்கியம் அப்படிங்கறத காற்ற பக்தி சிவபக்தி நானும் விபூதி அணிந்து கொண்டு ருத்ராட்ச அணிந்து கொண்டு பரமசிவக்தனா உட்கார்ந்து வாக்குல என்ன சொல்றார் தர்மம் பொதுவா நாம் சொல்ற வழக்கம் எப்பொழுதுமே லட்சம் பேருக்கு தர்மத்தை சொல்லு ஆயிரம் பேருக்கு தத்துவத்தை சொல்லு பேருக்கு ரசத்தை சொல்லு அப்படின்னு சொல்ற வழக்கம் பத்து பேருக்கு தான் ரசத்துக்கு அதிகாரி நூறு பேர் தான் வேதாந்தத்துக்கு அதிகாரி ஆயிரம் பேர் தர்மத்துக்கு அதிகாரி அதனால லோகம்பூரா சொல்ல வேண்டியது தர்மம் தானே தர்மத்துதான் ஜனங்களுக்கு சொல்லணும் அதனால எல்லாருக்கும் அவர் தீட்ச கொடுக்கறது ராமநாமம் பிரச்சாரம் பண்றது ராமபக்தி கிருஷ்ண ஜைதன்யரே அப்படித்தான் கிருஷ்ண ஜைதன்யர் ரசமார்க்கத்தை பிரச்சாரம் பண்ணல அத வந்து அந்தரங்க பக்தால் ரகுநாததாசர் ராமானந்தராய் சனாதன கோஸ்வாமி போன்ற அந்தரங்க பக்தர்கள் தான் ரசமார்க்கத்தை வச்சிருந்தாரு தவிர வெளியில எதை பிரச்சாரம் ஹரே ராம ஹரே ராம ராம ராம ஹரே ஹரே ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே வெளியில பிரச்சாரத்துக்கு இதுதான் வச்ச அந்த பக்குவம் வரும்போது தானே கீத கோவிந்தத்தினுடையவோ ராதாகிருஷ்ணனுடையவோ அனுபூதிகள் தானே அவனுக்கு விளங்கும் அப்படின்னு வச்சிருந்ததுனால சத்குரு சுவாமிகள் வெளிப்படையாக சிவபக்தியையும் ராமபக்தியையும் பிரகடனம் பண்ணிக் கொண்டும் ஆனால் கிருஷ்ணபக்தியை அந்தரங்கமாக வச்சென்றிருந்தார் என்று இந்த ஸ்லோகம் சொல்றது அவருடைய கோடிமன்மதல் ஆவண்யமான சுந்தர ரூபத்தை வர்ணிக்கிறது காம சதரி சரீ வீரம் காம மோக மத கண்டன தீரம் சிந்தைய ரே சரு சாட்சான் கோபாலனை சொன்னோம் இங்க குருநாதரை பத்தி சொல்றார் நரகரிதாசனுங்கிறவர் காம சதீச கனகாபசரீர தங்கம் போன்ற காந்தி உடைய அந்த திவ்ய மங்கள விக்கிரகத்தினுடைய சோபை உடையவர் मन ना फोलर रामे नामे कमलं மன்மதன போல இருக்கிறவர் ராம நாம விளச கமலம் ராமசந்திர விசுத்தமலம் கித வரமணி மாலம் கஞ்சதிருஷம் பஸ்மாஜிஃபாலம் ये எப்பொழுதும் முகத்துல ராமநாமமே வந்து கொண்டிருக்கும் ஆனா அவரை பார்த்தாலே ராமச்சந்திரன் உஞ்சவர்த்தி பிராமணர் பிராமணர் சாட்சா ரகுவீரனே ரகுநந்தனே வரது போல இருக்குமா தாமரை போன்று கண்கள் உடையவர் கைத்துல துளசி மணி மணி மாலை ஜப மாலைகள் போற்று இருப்பார் உத்தமாங்கேட்டேலும் தலையில உஞ்சவருத்தி பட்டம் கட்டென்றுவார் அதுவே கனக கிரீட்டம் போல இருக்கும் பக்கத்துல இந்த பக்கமா அந்த பக்கமும் வரக்கூடிய பாகவத பார்த்தா அவருடைய பரிவாரம் இந்த பாகவதாருக்கு ரொம்ப செல்லம் கொடுப்பா அனுகூலம் வாமபாகுழிவிர சூத்திரம் உஞ்சவருத்தி போக நாம கீர்த்தனம் போக பகவத்கங்கிரியம் போக எப்பும் நாம ஜப்பண்ணின்றே இருப்பார் வாமபா ஹுவிதா பாத்திரம் உஞ்சவர்த்திக்கு போகும் பொழுதோ அக்ஷய பாத்திரத்தை இடது பக்கம்தான் தோங்க விட்டுக்கு வேண்டிருக்கு அக்ஷய பாத்திரம் சீத்தே மணி பாதுகாத்வயம் யாராவது வாசல வரும்போது காலை ஜோடு போட்டு வந்தா போடுவாளா என்ன திமிரன்னு சொல்லுவா ஆனால் சக்குருசுவாமிகள் ஒண்டிதா அந்த பாதுகையை போற்றுண்டு உஞ்சவர்த்திக்கு போக ரைட்டு உடையவர் ஏன்னா சாட்சாத் ராஜாதி ராஜனா இருக்கிறதுனாலே ராஜகுருவா இருக்கிறதுனால பாதுகை போற்றுண்டு போவறான் உஞ்சவர்த்தி பாதல்ல சீத்தை பாதர் ஜெக பர்ஜிதாமயம் அப்படி போகும்பொழுதே அந்த பாதுகையிலே சிந்திர துகள் உண்டே அத பின்னாடி வர பாகவதால் எடுத்துப்பாளா தன் சிலை சில போட்டுப்பாளா அவளுடைய சர்வ வியாதியும் நிவர்த்தி ஆயிடும் நரவரே முனிகன சாது சமேதங்கோ கண்ணபிரான் பிருந்தாவனத்துல போகும்பொழுதோ ராமபிரான் அயோத்தியில போகும் பொழுதோ ஆகாசத்துல தேவாலாம் நன்னு பார்த்தா அப்படிங்கிறா நம்ம சற்குரு சுவாமிகள் உஞ்சவருத்தி போகும்பொழுதோ ஆகாசத்துல தேவாள்லாம் கோஷ்டியா நிற்பாளா கீழே மனுஷியால்லாம் நிற்பாளாம் மகர்ஷிகள்லாம் நிற்பாளா இவ்வளவு பேர்களும் பார்க்கும்படியான சரணாகதி மனுஷனை தோணலை அவருக்கு சாட்சாத் கோதண்ட பாணியே உட்கார்ந்துக்கலாப தோணிச்சு விழுந்த சேவித்தார் கைகளை குபி சென்றார் கொஞ்சம் குசல பிரஷ்னம் பண்ணி விட்டு அரமணிக்கு வரணும்னு பிரார்த்தனை பண்ணின்றார் ஆகட்டும் நான் சத்குரு சுவாமிகள் ஏற்பாடுகள் ராஜா பட்டண பிரதேசம் பண்ணி சக்குரு சுவாமிகளை விமர்சையா அழைக்கணும்னு ராஜா ஆசைப்பட்டான் பல்லாக்கு அணிவிச்சு விட்டான் சக்குரு சுவாமிகளுக்கு கொடை சாமரம் எல்லாம் அணிவிச்சு விட்டான் கனக தண்டம் எல்லாம் அணிவிச்சு விட்டான் வாத்திய கோஷங்கள் தெருவெல்லாம் புஷ்ப பந்தல் போட்டு நாம சங்கீர்த்தனம் பண்ணே பாகவதா சக்குரு சுவாமிகள் யாருன்னு தெரியாம பரதேசமாறு உஞ்சிபுரத்தி எடுத்துட்டே வந்தா இதான் மகான்களுடைய மகிமை சமயம் வரும்பொழுது பிரகாசிப்பார் சாதாரணமா இருக்கா இப்ப செஞ்சு சென்றுவாரா இப்ப வந்ததும் ராஜாதிராஜ சேவியனா இருக்கார் ராஜா சேவிச்சு உள்ள அழைச்சனு போய் உட்கார வச்சு சிம்மாசனத்துல அமர்த்தி கீழே உட்கார்ந்து கொண்டானான் ராமபிரான் போல உட்கார்ந்து கொண்டார் சுக்ரீவ விபீஷணாதிகளை போல ராஜா இருக்கிறார் உடனே என்ன ஆத்ய அடியல் என்ன செய்யணும் சுகுருசாமி சொல்றார் எனக்காக ஒண்ணும் என் குருநாதருக்கு ஒரு கைங்கரியை செய்ய வேண்டும் என் குருநாதனுடைய அதிஷ்டானம் காவேரியில பேடுத்து அதை கண்டுபிடிச்சு விட்டேன் அத மறுபடியும் நான் பிருந்தாவன அமைச்சேனானா பிரவாகம் வரும் பொழுது அடுத்த மழைக்கு அடுத்த துலா மாசத்துல அது பேடும் அந்த இடத்த மேடு படுத்தி அதை ஒசத்தி கட்டி அந்த இடத்துல பிரதிஷ்ட பண்ணினாதான் அது ஆச்சந்திராருக்கும் இருக்கும் அதுக்காக தான் வந்தோன்னு உடனே அந்த கைங்கிரி அடி எனக்கு கிடைச்சதே மகாபாகியம் அவசியம் அந்த கைங்கிறத்தை செய்து வைப்பேன் அப்படின்னு அதுக்கு வேண்டிய என்னென்ன ஏற்பாடுகள்னதும் உடனே சத்குருசாமி அளும் புறப்பட்டு கோவிந்தபுரத்துக்கு வந்து சேருகிறார் சத்குரு சுவாமியில் கோவிந்தபுரம் சேர்ந்தான்னு தெரிஞ்சதுமே ராஜா கோவிந்தபுரத்துக்கு ஆஜிய பண்ணினார் நூற்றுக்கணக்கான ஆட்கள் வந்தா மண்வெட்டி கூடையோட கூட அத நிர்வாக மன்றத்துக்கு வேண்டிய சில பேர்களை அனுப்பிச்சார் இது காரியம் நன்னா நடக்கிறதான்னு பாக்குறதுக்கு ராஜாவும் குதிரையில வந்து சேர்ந்தார் ஆச்சரியமா ராஜ்யம் சேத்து நடந்ததே ராமாவதாரத்துல அது போல காவேரி பந்தம் நடக்கிறதா இப்போ இந்த காவேரி பந்தத்துக்கு சாட்சியாக ராமர் போல நிக்கிறார் சப்குரு சுவாமிகள் சுக்ரீவன போல சராப் ராஜா ஆட்கள்லாம் வான போல கைங்கரியம் பண்றார் ஒரு உற்சாகத்தோட விட இந்த கைங்கரியங்கள் முடிஞ்ச உடனே போதேந்திராளுக்கு அதிஷ்டானந்தான் பண்ணினார் பின்னாடி பாகவதால் தான் கட்டினார் பாகவதால் தான் உஞ்சிருத்தி எடுத்து எடுத்து கட்டினார் பண்ணினார் அந்த ராஜாவை பிரசன்னமாகி அவனுக்கு பண்ணினார் சில ரெண்டு மூணு நாட்கள் இதுக்கு ஏதாவது ஒரு உற்பத்தி நாலாவது ஆயிரக்கம் கூட இருந்து பழகி விட்டான் இல்லையா பார்த்ததுமே தன்னை மறந்துடுவாளே ராஜா நேர போய் தன்னுடைய அரண்மனையில உட்கார்றா சத்குரு சுவாமிகள் நிற்கிறது போலயே தோன்றது பேசுறது போலயே தோன்றது அவரோட இருக்கிறது போலேயே தோன்றது ராஜ நிர்வாகம் எப்படி பண்ண போறோம் என் உள்ளத்தை கவர்ந்து அப்படி வருவான் என்று நினைத்தார் ஓடி ஓடி வந்துடுறார் அப்படி உட்காரும்போது அவர் நினைச்சுக்கிறாரா போய் இப்படி உட்கார்ந்துடா நான் ரத்தன சிம்மாசனத்துல உட்காடுறது குருநாதர் தர்பாசனத்துல உட்கார்ந்துருக்கிறாரே இப்படி சாம்பரம் போட்டா பாப்பறான் எனக்கு போய் சாம்பரம் போடுறான் சத்குரு சுவாமிக்கு என்ன போடணும் கொடை பிடிச்சா பாப்பறான் எனக்கு போய் கொடை பிடிக்கிறாரே சத்குரு சுவாமினா அப்படி ஒரு ஆசை வந்துட உடனே நிரந்தரமாக சத்குரு சுவாமிகளுக்கு சத்ர சாமராதி ராஜோபச்சாரம் அவர் ராஜகுரு ராஜகுரு தவிர அந்த காலத்துல இதை உபயோகப்படுத்தக்கூடாது ஏன்னா ராஜா அவள் அரஸ்ட் பண்ணிவிடுவா சாமரமோ கொடை வெங்குற்ற கொடையோ ராஜகுரு ராஜா இவளை தவிர வேற யாரும் உபயோகப்படுத்தக்கூடாது மற்றவாள் ராஜகுரு சகாமிகளிடத்திலேயே நாமசுத்திரம் பெற்றென்று ராஜகுருவாகப்பட்ட அபிஷேகம் எண்ணிவிட்டார் அப்போ குரு ராஜனாக ஆயிட்டார் ராஜாவே சாமரம் போடுவாரா சக்குரு சுவாமிகள் உஞ்சவர்த்திக்கு வந்தாரானா அப்ப எப்படி இருக்காள் लोके रामं மகாசங்க அயோத்தி வீதியிலே ஸ்ரீராமச்சந்திர பிரபு வரதே வால்மீகி வர்ணிக்கிறார் உஞ்சவத்தி वंदा ஏதோ ஆகாரத்துக்கு வசதி இல்லவே ஒரு கந்த கந்த துணியை கட்டின் இருப்பா ஒரு சொம்ப தேய்ச்சி கையில் எடுத்துக்கொண்டு வழக்கம் உண்டு அவாளே மகாத்மாதா ஒரு வீட்டுக்குள்ள சங்கோஜ பற்றே வந்து ஹரேஷி கிருஷ்ணாயன மகா அந்த வீட்டுல ஒரு ஒரு பிடி அட்சத போடுவா இப்படி பத்து வீடு வாங்கிட்டு போவா உஞ்சவிர்த்தி பிராமணால பார்த்திருக்கோம் அப்படி உண்டு வழக்கம் இவருடைய உஞ்சவிர்த்தி பார்த்தா ஒரு பவனி வர்றது மாதிரிதான் இருக்கு அயோத்தியாதிபதி ராஜா ஒரு பவனி வரது மாதிரி பின்னாடி கோஷ்டியா இல்லை நூற்று கணக்கான பக்தர்கள் அந்த சுந்தர ரூபத்தை பார்த்துன்னு வருவாளாத்து பாடின கீர்த்தனங்கள் அல்லவோ இதெல்லாம் யாரோ இனது இல்லை அந்த கோஷ்டில இருந்த ஒரு பாகவதர் நேர பார்த்து கீர்த்தனங்கள் யார் பதனாலே தேஜ சா ஜெய்த கல துல்லியம் திவ்ய பவ்ய குணபதி கோடி சூரிய பிரகாசமா இருக்கிறார் தேஜசா அப்ஜஹிதகரத்து அப்ஜஹிதகரன் சூரியன் கோட்டி சூரியனை போல இருக்கிறார் கொளுத்துறாரோவரி ஆச்சரிய அூரியன் பிரகாசமா இருக்கும் சுடாது சூரியன் உச்சக்கு வர வர கொளுத்து இல்லையா ஆனால் இது உச்சைக்கு வர வர அப்படியே ஜிலிச்சில் இருக்கவன் குளிர்ச்சியா இருக்கும் திவ்ய பவிய குண பரிபூர்ணம் ராஜசேகரம் கம்பீரமாக அந்த உஞ்சவருத்தியில அந்த கஜ கதியில நடக்கிற ஒரு அழகே தனி ராஜசேகரனை போல தோணுங்கிறார் ஏன் இவர் உஞ்சவர்த்தி எடுக்கணும் இப்படி இருக்கிறவர் ஏன் உஞ்சவருத்தி எடுக்கணும் இது பஞ்சவருத்தி இல்ல ஏன் பரமேஸ்வரம் மிக்ச வாங்குறார் ஆனா குபேரம் பக்கத்துல சாம்பரம் போடுறார் குபேரன் சாம்பரம் போடுறான் பக்கத்துல பரமேஸ்வரம் மிக்ஷா வாங்கிதான் சாப்பிட்றார் அது போல தஞ்சாவூர் ராஜா சாம்பரம் போடுறார் இவர் உஞ்சவர்த்தி வாங்குறார் அப்ப என்னாலும் இப்பே ஏற்பட்ட சீமானா இருக்கணும் அவனை பெறாம உக்கார வைக்கணும் வேற ஒண்ணு சாம்பரம் போடுறது தவிர ஒண்ணும் நமக்கு கதி இல்லையே அப்படின்னு இருக்கலாம் ஆனா இவள் பொதுஜனங்கள் பிடி அரிசி போடுறாளே அதுலதான் பாரத திருமணம் நடக்கணும் இனிமே நான் வந்து ராஜகுருவக நான் உஞ்சவர்த்தி பாத்துக்க மாட்டேன்பா பாரத எல்லாம் போக சொல்ல வேண்டியதானே ஏன் புறப்பட்டார் அப்படின்னார் அவர் பொருந்திராஸ்திர சொன்னார் எங்களுக்கு எல்லாம் கஷ்டம் இல்ல பாண்டுரங்கம் போட்டுடுவான் அவளுக்கு ஏதாவது பாகியம் கொடுக்கணுமே போடுறவாளுக்கு பாகியம் கொடுக்கணுமே அவளுக்கு வந்து இந்த குட்சியிலே ஹரிநாம கீர்த்தனம் பண்ணக்கூடிய ஹரிதாசால் வயத்துல ஒரு அரிசியாவது போடுற பாக்கியத்தை அவளுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக நாங்க போறோமே தவிர நாங்க நிம்மதியா உட்காந்து எங்க காலக்ஷபம் தானே நடக்கும் இதுக்கு போனாதான் நடக்கும் அப்படின்னு நினைச்சுக்காதே அப்ப இது எதற்கு எல்லாருக்கும் பாக்கியத்தை கொடுக்கணுங்கிறதுக்காக போறோம் ஏதோ திடீர் பண்ணு இங்க திருசூலூர் உற்சவம் நடந்துடுறாதா திருவிசுவர் உற்சவம் கோவிந்தபுர் உற்சவத்துல ஒரு மாசத்துக்கு முன்னாடியா அல்லது ஆறு மாசத்துக்கு முன்னாடியே எங்களுக்கு முக்கியம் உஞ்சவருத்தி உஞ்சவருத்தி உற்சவம் நடத்தணும் உற்சவம் நடக்காதுங்கிறதுக்காக இல்ல நடத்தி காட்ட முடியும் உஞ்சவருத்தி இல்லாம நடத்தி காட்ட முடியும் இத ஆயிரம் பேருக்கு சாதம் போட முடியும் முக்கியம் என்னன்னா ஊரு ஊரா போய் பஜனை பண்ற பாக்கியம் இருக்காது இத சாக்கிட்டு எவ்வளவு ஊரு போய் பஜனை பண்றோம் எவ்வளவு கிராமத்துல போய் பஜனை பண்றோம் எவ்வளவு கிராம ஜனங்கள் நாம சங்கீர்த்தனத்தை கேக்குறா நாம அவங்களிடத்துல நாம சங்கீர்த்தனத்தை பண்ணிட்டு வரோம் நாம கேத்தி நாம தேத்தி நாமத்தை கொடுக்கணும் நாமத்தை வாங்கணும் அதுக்காக உஞ்சவருத்திய தவிர வசூல் பண்றதுக்காக உஞ்சவருத்தி இல்லை ஏன்னா இவாளுடைய லட்சியம் நாம பிரச்சாரம் நாம பிரச்சாரங்கிற அரிசிக்கு போறோமே பிச்சை வாங்கணுங்கிற ரீதியில போகல அது ஒண்ணு ருக்மணி பதி எங்களுக்கு குறையே வாட்டம் லட்சுமி பாரம்மா நம்ம சௌபாக்யாதே லட்சுமி பாரம்மா என்று எங்காட்டுக்கு லட்சுமி வராம வேற யாராட்டுக்கு போப்பறா அதுக்கு கவலையே கிடையாது ஆனால் எவ்வொரு கிராமமும் போகி பகவன் நாமத்தை கதர்றதுக்காக தான் கோவிந்தபுர பாகவதால் இருக்கா அவளுக்கு தான் உஞ்சிறுத்தினாள் பண்டரிபுரத்துல வாற்கரின்னு இப்போ அடுத்த மாசம் வார்க்கரி சம்பிரதாய பக்தாலா நம்ம தமிழ்நாட்டுக்கு வரதா இருக்கா வார்க்கரி சம்ப ஒரு மாசம் நம்ம தமிழ்நாட்டிலேயே சுத்தப்போறா பாகவதால் எல்லாரும் பண்டரிபுரத்திலேருந்து வரா வாற்கதாயம் ஏன் நான் வந்து பிச்சை வாங்கிட்டு பண்டறிபுரம் வரையன் துகாராம் பர்வ ஜென்ம ஜென்மா எனக்கு ஆசை வேண்டா தேவா ஓகாரி பண்டி சாவீ நான் வாற்கரின் யாத்திரிகன் அர்த்தம் பண்டரிபுரத்து யாத்ரிகனாக நான் ஆகணும் ஏனால் பிகாரி நேர பண்டரிபுரத்துல போய் பிளைட்ல இறங்கி விடலாம் கார்ல போய் இறங்கலாம் துகாராம் அதுக்கு ஆசைப்படல என்னால் தெரு தெருவா ஊருக்கு ஊராக ராமகிருஷ்ண ஹரி வாசுதேவ் ஹரி பாண்டுரங்கு ஹரி நாம் பஜனை பண்ணிட்டு ஜண்டா பிடிச்சிருக்கோம் எங்களுக்குன்னு ஒரு கொடி உண்டு அந்த ஜண்டா பிடிச்சே போகிறோம் அப்படி சங்கீர்த்தனம் பண்ணிக்கொண்டே வண்டரிபுரம் போகணும் அப்படி போனேனானால் எனக்கு ஜென்ம ஜென்மை அகி ஆசைன்னா எனக்கு ஜென்ம ஜென்ம இதுதான் ஆசை காய எச்சி வைகுண்ட வைகுண்டம் கூட்டாரு நான் வல்ல ஏன்னா இவ்வளவு பஜனை விட்டுவிட்டு அனண்டா வைகுண்டம் போவான் நாங்கள் இப்படி பஜன கோஷில் இருக்கிற ஒரு ஆனந்தம்னா பாகவதெல்லாம் அனுபவிச்சிருக்கா கந்தராட்ச துளசிஹிமானம் கந்தம் கரவீனம் சுவிசாலட்சி மிருதுதர காத்திரம் பஜே சத் குருவும் கையில துளசி மணி மாலையும் கையில அக்ஷய இடுப்புல வீணையும் தங்க ரேக்குங்க இருப்பார் போல இருக்கு ஒவ்வொரு கீர்த்தனத்திலேயும் இது சொல்லாம இருக்கிறது இல்லை அப்படி ஒரு தங்க ரேக்கு திருமேனியா அவலி நான் மிருது காத்திரம்னா கரடு முரடா பார்த்தா இருக்காது கோமலமா இருக்குமா அைய ஒரு மிருது லட்சுமிதுக்கேகுமாரியம்மிதாக அதே ராமன் தானே சது குரு சுவாமிகள் ஆகினாலே அப்தகைய சோபையோட சுகாவே தசிர புலிகோலம் புல் மிருதுகாசும் பின்னாடி தொங்குற உஞ்சவிருத்தி பட்டம் இருக்க பிருஷ்டபாகம் வரையல மீண்டு தொங்கணும் அதை காட்டுறது இங்கே பிருஷ்டலம் தி நாமம் சுகாதேதே நாம வஸ்திரங்கள் உண்டே இதை கிரீட போட்டுன்னு உட்காரக்கூடாது கால் படம் இல்லையா நாமம் கிரீட இடுப்புற கட்டின உட்கண்டா கூட காலுபடும் அதுபோல சௌஜத்துக்கு போகும்போது நாம வஸ்திரம் உபயோகப்படுத்த கூடாது நாம உண்டு அது சிரோவேஷ்டனமா தான் வாழ்வதால் வச்சென்று இப்ப சகஜமா போயிடுத்து நாம வஸ்திரம் தான் வச்சென்று உஞ்சி விருத்திக்கு சிரோவேஷ்டனமா வச்சென்று அப்ப சிரோவேஷ்டனமா உஞ்சி விருத்தில போகும்போது அது நமக்கு வந்து கைகள் படாது இல்லையா அபசாரங்கள் ஏற்படாது அந்த நாமப்பட்டு நாம வஸ்திரம் தலையில உஞ்சி விருத்தி கட்டின்றார் சிரசம் பகு சரசம் புன்றாழி கேவர நாசக போலம் விசாலமான வட்சஸ்தத்துல இந்த சைட்லேன்னு ஆரம்பிச்சு அப்படி இட்டு அதனால சொல்றார் மூக்களை தெரிகிறாப்பலே கண்ண தெரிகிறாப்பலே அப்படி புன்றம் விட்டு இருக்கிறாங்கிறார் புன்றாளி கெவர நாசக போலம் விசாலமான கண்கள் கமலம் போன்ற அந்த கண்கள் மிருதுஹாசம் பரே சத்குரு நிஷ்கபடமான ஒரு மந்தாசம் இந்துதிம்பம் நந்தமதானம் சுந்தரமேதன காஞ்சனண்டி சண்முதமான சந்திரபிம்பம் போன்ற வெங்குச்ச கோடை பின்னாடி பிடிச்சிட்டு வருவாளா பாகவதாலே சாம்பரம் போடுவாளா பாகவதாலே கையில கனக தண்டம் போக்கிரம்பு எடுத்து கூட்டத்தை விலைக்கு சதுகுரு சுவாமிகளுக்கு கட்டிகன் சொல்லி அழைச்செண்டு போவாளா விஷ்ணு விதீசுவருனம் விஜயான கிருஷ்ண பதாம் பூஜ பம்பர ராதா கிருஷ்ணதாசவரமான பிரம்மாவனு பிரம்மாவோ விஷ்ணுவோ ருத்ரனோ குருவ பொதுவா அப்படித்தான் சொல்ற வழக்கம் குரு பிரம்மா குரு விஷ்ணுகோ குரு தேவோ மகேஸ்வரஹான் மும்மூர்த்திகளுடைய ஏக ரூபமோ அப்படி என்ன தோணுமா சத்குரு சுவாமியில பார்த்தார் சரணத்துல பாதுகம் இப்படி ராஜசேகரனாக வல்லவோ சத்குரு சுவாமிகள் உஞ்சி வருத்தி வர அழக வர்ணிக்கிறார் எப்படி வரா அப்படி என்ன வர்ணிக்கிறார் இப்படி வருவர் அவருக்கு அபிமானப்பட்டு ஆசையோட வந்த ஊராண்டு திருவிசலூர்ல தான் சற்குரு சுவாமிகள் அவதாரம் பண்ணினார் திருதான் இருந்தால் கடைசியில மருதாநல்லூர் சத்குரு சுவாமிகள் ஊருக்கு பேரு கார் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் நிச்சயம் நமக்கு கூட பிறந்த ஊருக்கு பிரசித்தி இல்லை இருவரும் ஊர்ல போயிருந்தேன் அந்த ஊர்ல தான் எல்லாரும் சொல்றார் மருதாநல்லூருக்குதான் பிரசித்தி வந்துட் திருவிசலூர் சத்குரு சுவாமிகள் சொல்லக்கூடாது இங்குதானே அவதாரம் பண்ணினார் ஏன்னா அதி பிரீகி தீகா மதனாந்தக புர புனேஸ்தி துடை நெலகோணி பதி துண பதி துல ப்ரோச்சினி மதிலோகோனு அதிப்பிரீதி கா மதனாந்தக புற அவருக்கு ஒரு ஆகஷம் அங்க போய் இருக்கணும் காரணம் அங்குள்ள பக்தால் அப்படி இருந்திருக்கா அந்த பாகவதால் அப்படி இருந்திருக்கா எங்கூருக்கு வரணும் அப்படின்னு பிரார்த்திச்சா அந்த ஊர்லயே வச்சுட்டா இவருக்கும் அதிப்பிரீதி அவளுக்கும் அதிப்பிரீத்தி அதனால அங்கேயே ராதாகிருஷ்ண மட்டத்தை நிர்மாணம் பண்ணினார் அங்கேயே பகவானுக்கு ஆரம் பேர் உள்ள பூஜை ராமர் தான் பேர் மடம் ராதாகிருஷ்ண பஜனை மடம் ஸ்ரீராமன் உற்சவம் கிடையாது முக்கியம் அங்க என்னன்னா மார்கழி மாசம் முப்பது நாளும் காத்தியாஜினி மகாமாயன் கோபிகையில் பண்ண உற்சவந்தான் மார்கழி மாசம் முப்பது நாளும் ஒரு நாளைக்கு ஒரு அஷ்டபதி வீதம் பாடியன்னு வந்து கடைசி நர் ராதா கல்யாணம் கணு உள்பட உற்சவ பூர்த்தி ராதா கல்யாண உற்சவம் தான் அங்க முக்கியம் ஒவ்வொரு ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு உற்சவம் முக்கியமா இருக்கு உபாசன ராமனா இருக்கிறார் அங்க நடக்கிற உற்சவங்கள் டோலோற்சவங்கள் எல்லாம் ராமனுக்கு தான் ஆனா உற்சவம் என்ன அங்க அந்தரங்கம் அப்படின்னா பிரதான உற்சவம் ராதா கல்யாணம் தான் பிரதான உற்சவம் மார்கழி முப்பது நாளும் உற்சவம் நமக்கு இங்க ஆரம்பிச்சா புரட்டாட்சி ஐப்பி ஆரம்பிச்சா கோவிந்தபுரத்துல பாகவதாலுக்கு அடுத்த அடுத்தது திருவிசலூர் அதுக்கு அடுத்ததையும் அடுத்தது மார்கழி மாசம் அப்புறம் ஆரம்பிச்சா மன்னார்குடி வரையிலும் கிராமம் கிராமமா ராதா கல்யாணம் பண்ணிண்டே மன்னார்குடி வெண்ணத்தாழிக்கு போடுவலாம் அங்க பண்டரிபுரத்துல வாற்கரை சம்பிரதாயம் மாதிரி இவள் பாகவதால் கோஷ்டி ஏனால் இவள் நிஷ்கவல ஒரு ஊரா ராஜா கல்யாணம் உஞ்ச வருத்தி மின்னாரு ராஜகோபாலன் சேவையோட அவளுக்கு உற்சவம் பூர்த்தி இங்கே போதிந்தரா உற்சவத்தில இருந்து ஆரம்பிச்சு அப்படி ஒரு நாலு மாசம் உற்சவம் பண்ணிட்டே பயின்றா சத்குரு சுவாமிகள் என்ன சொல்றாருனா அவர்தான் விஷ்ணு விதீச பிரம்மா அவர்தான் விஷ்ணு அவர்தான் ஈஸ்வரன் தான் சொன்னோம் இல்லையா அப்ப என்ன அர்த்தம்னால் பரபிரம்மா அவர்தான் தானே சொல்லணும் அதனால ஒரு உண்மையான சிஷ்யன் சத்குரு சுவாமிகளை பார்த்தா எல்லா மூர்த்தியாவும் இருக்கார் அது மட்டும் இல்லை அவர் பரபிரம்மாவும் வெளியில இவ்வளவு விலகாரம் இவ்வளவுகள் பண்றார் விபூதி கண்டிருந்தா பரமேஸ்வரனா இருக்கார் ஞான வைராஜ்யத்தை பார்த்தா பரமேஸ்வரனா இருக்கிறார் லோகத்துல பாகவத தர்மங்களை ஸ்தாபிச்சு ஜனங்களுக்கு பாகவதளுக்கு பக்தி மார்க்கத்தை காட்டுறத பார்த்தா நாராயணாட்டார் அவர் வந்து அனுகிரகம் பண்றதையும் சம தர்மத்தோடு இவாள் தேவா அசுரான்னு பார்க்காம ராவணம் உள்வனா அனுகூரம் சமதர்மத்தை பார்த்தா பிரம்மாவாட்டான் இருக்கார் ஸ்வரூபத்துல அவர் எங்கேயுமே செய்தம் உஷ்டம் சுகம் துக்கம் மானம் அவமானம் எந்த துவைத்தமும் இல்லாம அவர் ஹிருதயத்துல அப்படியே பிரம்மபூதராக இருக்கார் அவருடைய அனுபவத்தை பார்த்தா எப்படி இருக்குனாலே பரபிரம்மம் பணிமதிலோ நீ வேணா அனுதினம் அவரை பாரு இவ்வளவு கொண்டாடே தவிர அன அசத்து சித்த ஆனந்த இருக்கிறார் அப்படின்னு அவருடைய ஸ்வரூபம் தெரியறதுங்கிறார் பரபிரம்மாவே எனக்கு தோன்றதே அப்படின்னா இருக்கிறாருங்கிறார் அதே பரபிரம் பணி மதிலோகி நமு கணு தினம் பாரு நீ வேணா பாற அப்படி பார்த்தியானா எல் தாமரை எப்படி இருக்கோ ஜலத்துல இருக்கும் ஜலத்திலேயே இருக்கும் தாமரை ஆனா அந்த ஜலம் அதுல விளையாடும் தரலம் அப்படியே விளையாடும் ஆனா அந்த தாமரை நினையவே நினையாடும் அதுபோல சுத்தமா இருக்குது பிரம்மஸ்வரூபம் ஒரு சுத்தமான பிரம்மஸ்வரூபமா ஆனா ஏன் இவ்வளவு காரியங்களை செய்றார்னா ஜனங்களுக்கு வேற கதி ராம கிருஷ்ண பாமரர்களுக்கு சத்பதத்தை காட்டணும் சன்மார்க்கத்தை காட்டணும் யாராவது எனக்கு ராமநாமம் வேணும் கிருஷ்ணநாமம் வேணும் சிவநாமம்னு வந்துட்டா சந்தோஷப்படுவான் தனக்கு பரம உபகாரம் பண்ணது போல பெரிய நிதி கிடைச்சது போல தனக்கு யாரோ லட்சம் ரூபாய் சம்பாவனை பண்ணிட்டது போல இந்த நாமசூத்திரம் எடுத்துக்கணும்னு வந்துட்டா அவருக்கு ஏற்ப ஒரு சந்தோஷம் உண்டு இந்த சந்தோஷத்தினாலே அவளுக்கு அந்த நாமத்தை கொடுக்கறதுல அவ்வளவு தயாராகவல்லவோ இந்த குருநாதர் இருக்கிறார் என்றெல்லாம் அனுபவிச்சு பாடிருக்காளே ராஜாக்கள் அப்படி சேவிக்கிறாப்புல இருந்தார் அது பிறகு சற்க்குரு சுவாமிகள் தட்சிண தேச யாத்திரையா யாத்திரை போனார் இப்படி யாத்திரை போன காலங்கள்லேயே அங்கே தட்சிண தேசத்துல பாண்டி ராஜாக்கள் இருக்கிறாள் இல்லையா சிவகங்கை மகாராஜா சக்குரு சுவாமியுடைய கிருபைக்கு பாத்திரமானார் அவருக்கு அனுகிரகம் பண்ணினார் ராமேஸ்வர பிறகு ராமநாதபுரம் மகாராஜா அவருக்கு கைங்கரியம் பண்ணார் இன்னைக்கும் சுவாமிகள் மடத்துல சற்க்குரு சுவாமிகள் வச்சு நிற்கிற அக்ஷய பாத்திரத்தில் மகாராஜா பேர் போட்டிருக்கு சத்குரு சுவாமிகளுக்கு நான் சமர்ப்பிச்சேன் அப்படின்னு அந்த வெள்ளி அட்சய பாத்திரத்துல அவருடைய பேர் இத்தினாவது வருஷம் இந்த மகாராஜா சமர்ப்பிச்சதுன்னு போட்டிருக்கு சிவகங்கை மகாராஜா அவருடைய சிஷியராக ஆயிருக்கு ஏனால் யாரும் தரிசன மாத்திரத்தால சிஷியால ஆயிடுவார் அப்படி சஞ்சாரம் பண்ணி கொண்டு வரார் சத்குரு சாமின்னு இப்படி வர்ணிச்சேனே அவருடைய திவ்ய மங்கள விக்கிரகத்தை எழுதி பார்க்கணும் இது எழுதி வச்சுடணும்னு தோணித்தான் ராஜாவுக்கு பொதுவா எழுதி பார்க்கணா வா போட்டோ இல்லாத காலம் எழுதி பார்க்கணும் அப்படியும் வா எழுதி பார்க்கணுமானா அப்படியே இருக்கணும் இல்லையா எழுதுறேன் பேர்வழியேன்னு குறைச்சிடக்கூடாது என்னுடைய எழுத முடியும் எழுத்துல அடங்கி ஒரு சைத்திரிகன் பெரிய சைத்திரிகன் ராஜாவுக்கு கிடைக்காதவனா ஒரு சைத்திரிகனை கொடுத்தார்னு எழுதின அவன் பிரிந்தார் அவன் சைத்ரிகன் எழுதி விடுறேன்னு சொல்லிட்டான் எழுதி விடுறேன்னா அவன் அரமண சைத்ரிகன் அவனுக்கு மானியங்கண்ணியம் கொடுத்து வீடெல்லாம் கொடுத்து வச்சிருக்காரு ராஜா தன்னுடைய குருநாதரை எழுதணும்னு சொன்னா அவன் எழுதிவிடுவான் எழுதி விடலாம் எழுதிவிடலாம் அதுக்கு வேண்டிய சாமக்கிரிகள் எல்லாம் வாங்கி கொடுத்து விட்டான் பெரிய சேலையை கட்டிவிட்டு எழுதுறான் எழுதுறான் ராஜா வந்து பாக்குறார் என்னடா எழுதியிருக்கே நீ ராஜ திருப்தியே அவனுக்கு முக்கியம் ஒரு தினம் ஆச்சு ரெண்டு தினம் ஆச்சு மூணு தினம் ஆச்சு ராஜாவுக்கு கோபம் வந்து எடுத்து நீ நாய்கள்ல போ அப்படின்னு அதட்டினார் உடனே நேர சத்குரு சுவாமி தகவல் மருதாணல்லூர்ல விட்டு கண்ணீர் விட்டான்னு யாரப்பா சைத்திரிகன் ராஜா வந்து தங்களுடைய ரூபத்தை எழுத சொன்னார் தாங்களை அனுகிரகம் பண்ணணும் நீ பயப்படாதே நீ தியானம் பண்ண எப்படி உட்காந்துருக்க இப்பதான் உஞ்சத்தி எடுத்துட்டு உட்காந்துருக்காதான் எப்படி உட்கார்ந்துருக்கேன் மனசா தியானம் போன தெரிவேன் எழுதி சேவிச்சுட்டு வைக்கிறான் அப்படியே எடுத்தா கூட ஒரு கால தவறுதல் இருக்கும் அப்படி நேச்சுரலா விழுந்து விடுத்த ஆச்சரியமா விழுந்து விடுத்த அப்படியே ராஜா அங்கே வந்து பார்த்தார் பிரத்யமா பார்க்கிறாப்புலே இருக்கு சாநித்தியத்தோடு அந்த அந்த படம் இருக்கு மருதாநல்லூர்ல கீழே எழுதியிருக்கு இந்த ராஜாவினுடைய ஆத்மியாலே இத்தனாவது வருஷம் எழுதப்பட்டது தஞ்சாவூர் ராஜாவுடைய ஆட்சி காலம் இல்லையா எழுதப்பட்டதுன்னு கழுதிருக்கு இத்தனாவது வருஷம் இந்த ராஜா எழுதினது அப்படின்னு போட்டுருக்கு அப்படி தானே பிரத்யக்ஷமா இருந்து தானே அந்த படத்துல தன்னுடைய சாநித்தியத்தை கொடுத்தார் தன் சாநித்தியத்தை கொடுத்து இன்னைக்கு இருக்காருங்க அப்படி ஒரு அந்த சாநித்தியத்தோட இருக்கிறார் அப்படியெல்லாம் ஆச்சரியம் பரம பாகவதெல்லாம் அவரை ஆசைச்சு பல கஷமங்களை அடைஞ்சது உண்டு பாகவதால் எப்போதும் கூத்தமாக இருக்கிறார் ஒரு சந்தர்ப்பம் மகாராஜா வந்து அவரை சேவிச்சு விட்டு தங்களுக்கு ஏதாவது கைங்கரியம் பண்ணணும்னு ஆசைப்பட்டு அதான் சொன்னாரு என் கையில அக்ஷய பாத்திரம் இருக்கடா பா கைங்கரியம் பண்றது ஆனாலும் ஏதாவது ஒரு கைங்கரியம் பண்ணணும் ஒரு கிராமமாவது தங்களுக்கு என்ன சாசனம் கிராமமாவது இந்த கிராமத்தை தங்களுக்கு என்ன சாசனம் பண்ணு நீயா சாசனம் பண்ணுறது ஒரு மண்ண நீ பண்ணியா நீ என்ன சாசனம் நீயா சிருஷ்டி பண்ணி வேணா சாசனம் பண்ணு ஒரு பெடி மண்ணாவது நீயா சிருஷ்டி பண்ணி சாசனம் பண்ணு அப்படி ஆனா ஏதாவது ஒரு பேருக்கு வெங்கடராம புரம்னாவது சத்குரு புறம்னாவது நான் பேரு வைக்கிறேன் சத்குருன்னு ஒருத்தன் தனியா இல்லடா வெங்கடராமன் தனியா இல்லை அப்படி ஒரு ஆசை இருக்குமானா நீ பாகவத புறம்னு பேருவை பக்கத்து இந்த சைட்ல உள்ள ஊர் பாகவத புறம்னு ஒரு பேருவை பாகவத அவளுக்கு என்னான் சாசனம் பண்ணு என்ற அனுகுருக்கே இந்த புறத்தை நிர்மாணம் பண்ணி பாகவத புறங்கிற நிர்மாணம் பண்ணி சத்குரு சுவாமியில போய் சாசனம் பண்ணினார் இப்படி ராஜகுருவாக இருந்து ஆச்சரியமாக பெரிய காரியங்களை செய்தார் அவருடைய அவதாரம் ரெண்டே காரியத்துக்காக தான் போதேந்திராளுடைய அதிஷ்டானத்தை உத்தாரணம் பண்ணணும் அவர் பண்ணின நாம சித்தாந்தத்தை காப்பாற்றும் அந்த ரெண்டுக்காக தான் அவர் அவதாரம் பண்ணது நாம சித்தாந்தம் காலாந்திரத்துல லுப்தமாக போயிட்டதுனால சில பாகவத குடும்பங்கள்ல மட்டும் ஏற்றுச்சூவடில இருந்த நாம சித்தாந்தங்களை சேகரித்து காப்பாற்றினார் அதை ஏடுபடுத்தி ஜாகிரதையாக வச்சார் அதனாலதான் நமக்கு இன்னைக்கு நாம சித்தாந்த கிரந்தங்கள்லாம் இன்னைக்கு கிடைச்சிருக்கு லுப்தமா போனது போக சில கிரந்தங்கள் அதனால தான் நமக்கு கிடைச்சிருக்கு இன்னைக்கும் மருதாண்டல்லூர் மட்டத்துல நாம சித்தாந்தங்கள் ஒரே சுவடியில எழுதப்பட்டு இன்னைக்கும் பூஜையில இருக்கு பூஜையில வச்சு அதை காப்பாத்தின் இருக்காவா இப்படி பா இருந்து ராத்திரி வரையிலும் பாகத தர்மத்திலேயே இருந்து அனுஷ்டானம் பண்ணி கொண்டிருந்த அத்தகைய மகா அடிக்கடி தஞ்சாவூர் பேட்டு திரும்பி வருவார் ராஜகுருவா இருக்கிறதுனால தஞ்சாவூர் பேட்டு திரும்பி வருவார் இப்படி வந்து இப்படி வந்து இருக்கும்போது சத்குரு சுவாமிகளுக்கு முன்னாடியே அவளுடைய தேவி காலம் ஆகிட்டார் கொஞ்ச நாள் இருக்கார் எப்படி செய்த கிளம்பி போன பிறகு ராமர் இருக்கிறாரோ அதுபோல இப்படி வந்து கொண்டிருக்கிறார் நேற்றுக்கு சொன்னோம் ஐயா வாழ்டைய அந்தர்தானம் மகாலிங்கத்து கேட்டுகேன் இப்படி வந்துட்டே இருக்கும்போது வர்ற பாதையில திருவையா தாண்டிட்டோம் சுந்தர பெருமாள் கோவில்னு ஒரு கோவில் ஸ்ரீராம நவிக்கு முதல் நாள் வரக்கூடிய அஷ்டமி ஜனநோத்சவா இங்க வழக்கம் அதுக்காக வராஜாவை பார்த்துட்டு வந்திருக்கிறார் ஸ்ரீராம நவில ஆரம்பிச்ச உற்சவம் அதுக்காக வரார் வேகமா வந்திருக்கிறார் பல்லாக்குல வந்துருக்கிறார் சுந்தர பெருமாள் கோவில் வந்தது பல்லாக்கு நறுத்த சொன்னார் சந்தியா அனுஷ்டானம் பண்ணிட்டு உள்ள போகலாம்னு உள்ள போறார் எல்லா பாகவதாலும் உள்ள வரார்கள் எல்லாரும் தாரக மந்திரத்தை சங்கீதில மண்ணும்படியாக சொல்லி அனுஷ்டானம் பண்ணி விட்டு எல்லாருடைய எதிர்லேயுமே சுந்தர பெருமாளுடைய கர்ப்பகிரகத்துல பிரவேசிச்சு அங்க இருக்கக்கூடிய பெருமாளுடைய திருவடியில சரணாகிதி பண்ணி அவன் திருவடியில ஐக்கியமாயிட்டார் சத்குரு சுவாமிகள் இப்படிப்பட்ட ஒரு இந்த மூன்று மகான்களுடைய சரித்திரங்களை சொல்லும்படியான ஒரு பாக்யம் நமக்கு பாகவதாளுடைய கோஷ்டிலே இந்த உற்சவத்துல நாமாய் ஏற்படுத்தது போல இருந்தாலும் கூட அது அந்த மகான்களுடைய அனுகிரகத்தாலே சொல்லும்படியான ஒரு பாக்யம் அப்படி ஒரு வழியை காண்பிச்சதுனால இன்னைக்கு ஆசை இது ஹிமாச்சலம் எங்கு பார்த்தாலும் இந்த பஜன சம்பிரதாயம் இந்த பாகத சம்பிரதாயத்தை அனுஷ்டிச்சு இன்னைக்கும் மகான்கள்லாம் இருக்கா எங்க போனாலும் மருதான குரு பதி சரணம் பாடாத பாகுதா உண்டா அந்த ஊர் இன்னைக்கு மறையட்டும் எப்படி வேணாலும் இருக்கட்டும் இந்த இந்த பாட்டு மறையாதே இந்த சொல்லு மறையாதே எங்க போனாலும் இந்த சொல்லை சொல்லிருக்கிறார் அந்த பரம்பரையில வந்த மகான் தான் இப்ப சித்தி ஆயிட்டா அந்த பரம்பரையில பரமசாத்திகராய் இருந்தார் ஒரு மகான் கல்யாண் ராம குரு சுவாமின்னு பெயர் எப்போ வந்து நமக்கு ஆதிசங்கரருடைய பரம்பரையில வந்தா அந்த ஆதிசங்கரே தான் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா அது போல பரமாச்சரியார் இருந்தாலே நம்ம பெரியவா மருதானலூர் மடத்துக்கு வந்தார் மருதானூர் மடத்துக்கு வந்துட்டு தனக்கு சமமா ஒரு ஆசனம் போட என்னன்னு தெரியாது நம்ம கல்யாணராம இப்ப சித்தி ஆனாரே கிரகஸ்தரா இருந்தார் அவரை உட்கார சொல்லிவிட்டு ஜனங்களை பார்த்து சொல்றா நான் ஒரு ஜெகத்குரு அவா ஒரு ஜெகத்குரு ஆகினாலும் இன்னைக்கு நான் என் கையால உங்களுக்கு தீர்த்தம் கொடுக்கல அவ கையால கொடுப்பா வாங்கிங்கோ அப்படின்னா இது நடந்த சம்பவம் அந்த கல்யாண ராம உலகமே தெரியாது காலமே என்னெண்டா மருதான் ஒரு உட்காருவார் இறைஞ்சு பேச தெரியாது டேன்னு சொல்ல தெரியாது சர்வபூத பிரியம்வதா அப்படிங்கிறார் இல்லையா எல்லாரும் மிருது பாஷின்னா ராமதிரான போல மிருது பாஷி வரும்போது யுவ புருஷனை போல இருப்பார் எல்லாத்தையும் கட்டி வச்சாதான் கிழவராட்டம் தோணுவார் அப்படி இருப்பார் நான் பார்த்துருக்கேன் இது உட்கார்ந்து கொண்டு மிருதுவாக்கு எப்பொழுதும் ஆத்துல இருந்தாலும் உட்கார்ந்து இருந்தாலும் ராமனானும் இன்னொரு அந்த தேவி அமைஞ்சாலே அவருக்கு எத்தனை பேர் வந்தாலும் வேற ஒருத்தர சமையலுக்கு ஆள் இல்லாத விடிய தேவை இல்லாத விடிய அன்னதானத்துக்கு ஒரு பிரசன்னமாக பாகவதால் வந்த அன்னம் போற்றுண்டு அப்படி சம்பிரதாயத்தை காப்பாற்றின்றிருந்த அந்த மகான் இப்போ சமீப காலத்துல அந்தர்தானம் ஆயிட்டார் சமீபத்திலே அவர் சந்யாசம் வாங்கிட்டு இந்த பரம்பரையில யாருமே சன்னியாசம் இல்லை சொற்குரு சுவாமிகள் கூட சன்னியாசம் இல்லை அப்புறம் வந்த பெரியவாள் ஒவ்வொருத்தரும் இருந்திருக்கு ஆ மகான்கள் சரித்திரம் இருக்கு கடைசியில சொகுரு சுவாமிகள் அந்தர்தானம் ஆகும் பொழுது பக்தி விஷயமான சில சந்தேகங்களுக்கு பதிலி சொல்லி விட்டு அதுதான் பக்தி சந்தேகத்வாந்த பாஸ்கரம்னு பெயர் சம்பாஷண வடிகமாக தன்னுடைய ஸ்ரீ பாதுகைகளை பரதனுக்கு ராமபிரான் கொடுத்தது போல இந்த பாதுகைகளை கொடுத்து இந்த பாதுகதா நம்முடைய மடத்துக்கு சொத்து இந்த பாதுக இருக்கிற வரையில இந்த மடம் நடக்கும் அப்படின்னு இந்த பாதுகைகளை அனுகிரகம் பண்ணி கொடுத்தார் அந்த சுவாமிகளுக்கு கோதண்ட ராம பெயர் அவரத வாழ்ந்து போனார் பண்டித பூதித கோதண்டராமா அப்படின்னு பாகவதால்தான் பாடுறா भजे குருமௌலிமணி பஜே பவந்தம் சரணாகதில் मानसे, கண்டித்த மானசத்து பண்டித பூஜித रामा, गुरु குருமௌலிமணி இந்த வாக்கியம் அந்த சாமியை சொல்றோம் பரதன போலே அவர் ராமன போலே சத்குரு சுவாமிகள் பரதன போலே கோதண்ட ராமசுவாமிகள் நூறு ஆச்சரியம் ஜனங்கள் அவரை பச்சை கோதண்ட ராமன் சொல்லு அது என்ன அர்த்தம் பச்ச கோதண்ட ராமனா என்ன அர்த்தம் தன்னுடைய ரூம்ல ஏகாந்தமா அவர் தியானம் பண்ணிட்டு நாமஸ்வரணம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது பாகவதால் உஞ்சவருத்திக்கு நாயி ஆய் இவரும் நிஷ்டையில இருக்கிறார் இந்த நிஷ்ட கலையில எழுநூற்றாலோன்னு இடுக பார்த்தா உள்ள ஒரே மரகதம் போன்ற பச்சை ஜோதியா இருந்தது இந்த ஜோதி ஏன்னா ராமருடைய டால் பச்ச டால் பச்ச ஜோதியா இருக்கு அப்போ தன்னை மறந்து ஒரு பாகவத மூர்த்தியாகி என்ன என்ன என்ன கேட்க பச்சை பச்சைன்னு மட்டும் சொல்றாரு மேல சொல்ல தெரியல அதுல அந்த சுவாமிக்கு பச்சை கோதண்டராம சுவாமி அப்படின்னு பேர் வந்தது அப்படி ராம சாட்சா மட்டத்துக்கு போனாலே ஆயின்று இருந்தது போனா ராத்திரி படுத்துண்டா போதேந்திர பேசுறான்னு சொல்றோம் இல்லையா யாருக்கும் ராமன் பிரத்யக்ஷம் ஆயின் இருந்தார் ஒரு மட்டம் ஆமது அவனு அப்படி ஒரு உபாசனை நடக்கிற கூடிய இடம் உபாசனைக்குன்னே ஏற்பட்ட ஒரு இடமான்னா அந்த மட்டம் இருந்திருக்கு அது பிறகு வந்த சுவாமிகளே பெரிய குழந்தை சின்ன குழந்தைன்னு இருந்தார் சமீபத்துல இருந்தா அவரை பார்த்தவா உண்டு அந்த சுவாமிக்கு வெங்கடராம தான் பெயர் அவருக்கு பிறகுதான் கல்யாண் ராம அந்த சுவாமியை பத்தியும் சொல்லுவா அவருடைய ஒரு பெருமைய சொல்லுவா அப்ப வந்து படிச்சூர் கஷ்ட சாஸ்திரின்னு ஒரு பெரியமாக ஆச்சரியமா ராமாயணம் சொல்லுவார் மகா பண்டிதர் ஆச்சரியமா ராமாயணம் சொல்லுவார் மருதாநல்லூர் வந்திருக்கிறார் ஏதோ பிரதனத்துக்கு தான் வந்திருக்காரு பல ஸ்ரீமான்கள் எல்லாம் மருதாநல்லூர்ல இருக்காப்போ ஒருத்த ராத்துல தங்கி இருக்கிறார் ராத்திரி ராத்திரி நாமகதை சொல்லுவார் காலமே அவர் அனுஷ்டானம் பண்ணிட்டு அப்படியே எட்டு கண்ணும் பறக்கமா அவர் வந்தாக்க அந்த காலத்துல எல்லாம் கண்டிப்பா அதிகம் காலமே அதாவது படுத்துட்டு இருந்தா திட்டுவார் பாஷங்கி மாதிரி படுத்துட்டு இருக்கேன் திட்டுவா அதெல்லாம் வேணும் அவசியம் எல்லாம் போயிட்டே போய் வருவா அப்படி வரும்போது கண்டிப்பாக பயப்பெருவா ஒரு சாஸ்திரியில் வந்திருக்கா வித்வான்கள் வந்திருக்கா தெரியவா வந்திருக்கா பயமும் இருந்தது ஜனங்களுக்கு இப்படி வந்து இருக்கிறார் அவர் அனுஷ்டானம் பண்ணி விட்டு பாத காலத்துல பஞ்ச பஞ்ச உழக்காலத்துல அனுஷ்டானம் அங்கேயும் வந்த யாரு படுத்துக்கார் அப்படிங்கிற ஆரம் பருத்தூர் சாஸ்திரிகள் ஒருத்தர் ஓடி வந்து சத்குரு சுவாமியில் படுத்துட்டு இருக்கார் ஏன்னா நாலு மணிக்கு தான் டோலோ சவம் முடிஞ்சது உடம்பு சுவாதினம் இல்லாதவர் வெநீர் போட்டிருக்கா சித்த படுத்துக்கார் தன்னா சந்துட்டார் தன்னா சந்துட்டார் சற்குரு சுவாமிகள் படுத்துக்கார் அப்படின்னார் சது குரு சுவாமிகள் படுத்துக்கார் சத்குருவாது எட்டு மணிக்கே எழுந்துக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் அப்புறம் இவர் ஏன்டார் அனுஷ்டானம் பண்ணார் உஞ்சவர்த்தி பண்ணினார் அப்படின்னா ராதாகலியான ஆனது கேத்திரத்திய பதம் பாடுவா அப்புறம் ஒரு பிரபட்சனம் உண்டு இன்னைக்கு நடக்கிறது மடத்துல அப்ப பிரபஞ்சம் சத்குரு சுவாமியா இருக்கிறவாளே பண்ணுவா யார் சத்குரு சுவாமியில் பீடத்துல இருக்கிறாரோ அவளாலே பண்ணி விட்டுவான் அப்புறம் பாகவத ஆராதனை இப்போ எந்த ஆத்துல தங்கியிருக்கிறாரோ பருத்தி ஒரு சாஸ்திரிகள் அந்த அம்மா சாஸ்திரிகளே நான் மடத்துல சத்குரு சுவாமிகள் உபன்யாசம் பண்றா நான் போறேன் வரையலா இந்த அம்மா என்ன படுத்துட்டு கேளா வரையலான்னு கட்டுவிட்டு உபன்யாசத்துக்கு வேற யாரோ பண்றானா உபன்யாசா அதுக்கு போறாதியா அப்படின்னா நிபாங்கம் அப்பங்கம் ஆகட்டா படுத்துன்ற எட்டு மணிக்கு தான் உபநியாசம் வந்தவர் இந்த அம்மா வர காணும் இவருக்கு வீட்டுக்காவலாச்சு போயிட்டால இந்த கேள்வி சாஸ்திரிகள் இல்லையா சாஸ்திரிகள் அகேல வரார் சாஸ்திரிகள் சில பேருக்கு உள்ள கொண்டுகூட பாகவதெல்லாம் யார் வரானே திரும்பி பார்க்கல லைச்சு உட்காந்துருக்கா ரேகில மறுநாள் ஒரு மடத்துல ரேகியில நின்று இருக்காரு சாஸ்திரிகள் இந்த பிரவச்சனை எதுனால் ராமதாசனுடைய கீர்த்தனத்தை எடுத்து பிரவச்சனம் பண்ற இந்த பிரவச்சனத்தை கேட்கண்டே தாரதாரியா கண்ணீர் விட்டாரா பரத்தியொரு சாஸ்திரிகள் வயசானவர் ஞானத்துல பெரியவர் வயோவிருத்தர் பிரவச்சனத்துக்கு உபரோதம் வந்துடுமேனு நிற்கிறார் இந்த பிரவச்சனம் புதிச்சார் சத்குரு சுவாமிகள் உள்ள அங்கேன்னு வந்தார் பெரிய குழந்தையினுடைய திருவடியில சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணினார் கைகளை குவிச்சு கொண்டார் சாஸ்திரம் படிப்பு வேற ஞானம் வேற அந்த ஞானம் பக்தியா மாம அபிஜானாத்தீன்னு பகவான் உங்களுக்கு கொடுத்து நீங்கள் சத்குரு சுவாமிகள் அது அட்சேபணையிலே நீங்கள் சத்குரு சுவாமிகள் அப்படின்னு கொண்டாடினார் இது யார் எழுதிதா பாபநாதம் சிவன்மோ திறந்தார் இந்த பாபநாதன் சிவன்கிறவர் இந்த சரித்திரம் இப்படி எழுதியிருக்கார் இப்படி நான் அன்னைக்கு இருந்தேன் அந்த கோஷ்டில அன்னைக்கு நாங்க இருந்தேன் இப்படி நடந்ததுன்னு எழுதியிருக்க அத்தகைய ஒரு பெருமையோட அந்த பெரிய குழந்தைங்கிற சுவாமி அவருக்கு அவருக்கு பிறகுதான் கல்யாண ராம சுவாமிங்கிற இந்த மகான் இவர் தன் காலம் பூரா பாகவத தர்மங்களை அனுஷ்டித்து கொண்டும் யாரிடத்திலையும் அதை பேச மாட்டார் மடத்துக்கு வந்தவாக்கை நீ மடத்துக்கு ஏதாவது செய்யே என்று சொல்லவே மாட்டார் அது ஒரு ஆச்சரியம் ஒத்தரை பார்த்து நீ வாழ்க்கை அனுப்பு நீ அரிசி அனுப்பு எல்லாம் நடக்கிறதுன்னு சொல்லவே மாட்டேன் அப்படியே உட்காந்துரு ராமனை நம்பினு உட்காந்துருப்பாரு ஆனா வரவாள் எல்லாரையும் சாப்பிட்டு போப்பா அப்படின்பர் ஒத்தரையும் போன்னு சொல்லவே மாட்டேன் இப்படிலாம் ஒரு ஆச்சரியம் ஏன்னா குணம் முக்கியம் அந்த ஞானம் இருந்தாதான் அந்த குணம் வரும் அந்த மகான் இப்போ கடைசியில ஆபத் சன்னியாசம் வாங்கி கொண்டு இப்போ சித்தியா ஆயிட்டார் அப்படின்னு கைவிப்பட்ட இன்னும் போய் பார்க்கல மறுதான் நல்லூர்ல நாளைக்கு போகலான்னு நச்சம் இருக்கேன் இப்படி மகாத்மாக்கள் எல்லாம் காவேரி தீர்த்துல தான் அவதரிப்பாளும் நம்ம பாகவதன் சொல்றதே அவதரிச்சிருக்காளே ஏதோ நூறு வருஷம் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அவதரிச்சான்னு இல்லாம நேற்று இருந்த கல்யாண ராமசுவாமி பதியந்தம் பாகவதால் இன்னைக்கு இத்தனை பேர் நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு இருக்கிறதுனால லோகம் க்ஷேமமா இருக்கு இவக்கு அடுத்தபடியா நாளைக்கு நாம் சதாசிவ பிரம்மேந்திரால் என்ற மகானுடைய சரித்திரத்தை சொல்றோம்